ருச்சும்ஷி சாமானி ததர்வணாச்சுவஷ்டாட்சராங்மயம் நேதாந்திரம் நதுமதனியம் நயவசனத்தடியார்களான ஸ்ரீவைஷ்டவர்கள் கூடியிலே இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 18 இரகசியங்கள் எந்த 18 ரகசியங்களை பற்றி நாம் பேச புகுந்துள்ளோம் எத்தனையோ 18 சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறது பதினெட்டாக பகவான் கீதாச்சாரியன் தன் அத்தியாயங்களை அமைத்தான் கீதையிலே அர்ஜுன விஷாத யோகம் தொடக்கமாக கடைசியாக உரைத்த பக்தி யோகமான பிரபத்தி ஈராக பதினெட்டு அத்தியாயங்களாலே பதினெட்டு விஷயங்களை கண்ணனம்பெருமான் சாதித்தான் அதை நாம பேச போறோமா இல்ல ஓரோரு பருவத்தாலேயும் பதினெட்டு பருவங்களாலே மகாபாரதத்தில் எத்தனையோ ரகசியார்த்தங்கள் உரைக்கப்பட்டன பேச வந்தமா அப்படியும் இல்லைன்னா பதினெட்டு பதினெட்டு ஆக புராணங்கள் கொண்டாடப்பட்டன ஆறு ராஜச ஆறு சாத்திக ஆறு தாமச புராணங்கள் இந்த ஓரோரு புராணமும் பகவானை பத்தி ஓரொரு கருத்து சொல்லித்தே அதத ரகசியங்கள் நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோமா எந்த பதினெட்டை பத்தி பார்க்க கூடியுள்ளோம் மேலே பிள்ளை உலகாரியன் பதினெட்டு ரகசிய கிரங்களை அனுகிரகித்தார் அதை பத்தி பேசுறதுக்காக இந்த எந்த பதினெட்டையும் இப்ப சொல்றதுக்காக அடியும் வரல ஏன்னா அந்தந்த பதினெட்டு கீத பதினெட்டு பல பேர் அறிந்தது மகாபாரதம் பதினெட்டுல ரகசியம் பெரியதாக ஒன்னும் கிடையாது எல்லோரும் பார்த்து அனுபவிக்கிறது மகாபாரதத்தை ரகசியங்களால புலலோகாச்சாரியர் கிரந்தங்கள் இருந்தாலும் அந்த பதினெட்டு ரகசியங்களை இப்ப பார்க்கப் போகவில்லை பின் எது இந்த பதினெட்டு ரகசியம்னு பார்த்தோம்னா அற்புதமா சுவாமி ராமானுஜர் உலகத்தாருக்காக திருக்கோட்டியூர் நம்பிகள் மூலமாக பெற்றுக் கொடுத்தார் பதினெட்டு ரகசியங்கள் பெருமானாருக்கு ஐந்து ஆச்சாரியர்கள் பஞ்ச ஆச்சாரியர்களை அடைந்தவர் என்று கொண்டாடப்படுகிறார் சுவாமி முதல் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஐந்து ஆச்சாரியர்களை பெற்றிருந்தார் என்பதுமானார் ஐந்து ஆச்சாரியர்களுக்கும் ஆச்சாரியன் ஆள வந்தார் யாமுனாச்சாரியன் அந்த யாமுனாச்சாரியர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருள் இருக்கச் செய்தே தேவ பெருமாள் சன்னதி அந்த சன்னதிக்கு பக்கத்திலே யாதவ என்கிற அத்வைத்த இடத்தில் ராமானுஷர் அமர்ந்து காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார் முதல்ல பூர்வ கிரந்தங்களையெல்லாம் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார் அப்ப ஆள வந்த சிஷ்யர்களோட என்ன நடக்கிறது கிட்டக்க போய் கோஷ்டிக்கு தடங்கள் ஏற்படுத்தாமல் கரிமாணிக்க பெருமாள் சன்னதி படிக்கட்டுக்கு மேற ஏர் நின்னு ஆறாறு இருக்கான்னு பார்த்திருக்கார் பக்கத்தில் அவர் சிஷ்யரான திருக்கட்சி நம்பிகள் இந்த அஞ்சு பேரை ஆறாவது அந்த திருக்கட்சி நம்பிகள் பிராமண குலத்திலே பெறவாத பாகவத்தோத்தமர் அந்த திருக்கட்சி நம்பிகள் சொல்லி கொடுத்தார் ஆளவந்தாருக்கு அதோ அமர்ந்திருக்கிறானே அவர் தான் இளையாழ்வார் இளையாழ்வார்னு தார் தகப்பனார் வைத்த பெயர் நேத்திக்கு பார்த்துருக்கோம் எந்தெந்த திருநாம தாரார் சாத்தினார்கள் லக்ஷ்மண முனிங்கிறது அழ்வார் பெருமாள் அரையர் சாத்தினது இளையாழ்வார்ங்கிறது தாய் தகப்பனார் சாத்தினது அவர் தான் இளையாழ்வார்னு காட்டி கொடுத்தார் பார்த்து ஆளவந்தார் ஓ நாளைக்கு ஜெகத்துக்கு ஆச்சாரியனாக வரவேண்டியவர் இவர்தான் என் அவர் நோக்கி கைகாட்டி கண்குல கட்டாட்சித்து ஆ முதல்வன் இவன் என்று தத்தேத்தி இவனே ஆ முதல்வன் முதல்வன் சம்பிரதாயத்துக்கு முதல்வர் சுவாமிமானார் என்ன தான் கட்டாட்சித்தார் அளவந்தார் அந்த கட்டாட்ச லேசம்பட தானும் ஜெகதாச்சாரியன் ஆனார் எம்பெருமானார் நேரடியாக ஆளவந்தார ராமானுஜனும் பேசி கொண்டதே கிடையாது ஆளவந்தாரிடத்துல எத்தனையோ அர்த்தங்களை வாங்கிக்கணும்னு ஆசை உண்டு ராமானுஜருக்கு ஆழவந்தாரும் பெரிய நம்பிகளை ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைத்தார் போய் ராமானுஜரை கூட்டிடுவான் அதே சமயத்திலே ராமானுஜரை இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தில் ஆழவந்தார சேவிக்கணுங்கிறதுக்காக போயிருக்கார் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர சந்தித்துக் கொண்டார்கள் ஒரு சமயம் மதுராந்தகத்திலே இன்னைக்கு பகவான் ராமனாக செவசாதிக்கிறான் மதுராந்தகம் ஏரிக்கரையில் அந்த மதுராந்தகரத்துலதான் சமாசேனம் ராமானுஜர் பண்ணிட்டார் பெரிய நம்பிகளிடத்தே இன்னைக்கு அந்த ராமன் என்ன சொல்றா ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேர் நமக்கு ஊர் உலகத்துல ஏரி காத்தவர் வேற அர்த்தம் இந்த ஜலம் நிறைந்த ஏரியை ஏதோ ஆங்கிலேயர் காலத்துல காப்பாத்தி கொடுத்தார் அதனால ஏரி காத்தராமர்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களே தொழுதார்கள் சொல்றா உள்ள விஷயம் அது சரித்திர ஆனா நாம சம்பிரதாயத்துல ஏன் ஏரி சொல்றோம் தெரியுமா ஏரிங்கிறது சுவாமி ராமானுஜர் அந்த ராமானுஜர் ஆகிற ஏரியை காத்து கொடுத்தார் பெரிய நம்பிகள் சமாஷேனத்தை பண்ணி ஏரி ராமானுஜரான்னு தோணும் ஆம் லக்ஷ்மி சிந்தோ சட்டரிபு ஜலதாச்சது பகவான் இந்த கடல்லது தீர்த்தத்தை கடலில் இருந்து முகர்ந்து கொள்ளும் அது என்ன மாறுதலை பண்ணும் உப்பை நீக்கி நல்ல தண்ணீராக கொட்டும் மேகத்தோட வேலை இதுதானே கடல் நீரை உப்பு கடலை எடுத்துக்கொண்டு நல்ல நீராக நமக்கு கொடுக்கும் அதே போல பகவானுடைய காரூயத்தை எடுத்துட்டோம்னா அது நல்ல தீர்த்தம் அன்று அது உப்பு தீர்த்தம் காரணம் என்னன்னா அதுல சுவாத்தன் திரங்குற கோபம் கலந்து நிற்கும் அதுதான் உப்பு நம்மாழ்வாருங்கிற மேகம் இந்த ஜலத்தை எடுத்துடத்தே அதுல இருந்த சுவாத்தன் திரம்கிற உப்பை கழித்தது மேகம் பண்ற வேலை அடுத்தது எங்க மழை பொழியும் மேகம் பெரிய மலை பேரிலே மழை பொழியும் நம்மாழ்வாருங்கிற மேகம் நாதமுனிகள்ங்கிற மலை பேரிலே பகவானுடைய காருண்ணமாகற மழையை திருவிருத்தன் திருவாசிரியம் திருவாய்மொழி என்று பெய்தது மலையிலேருந்து மலை அருவிகள் மூலமாக நாதமுனிகளுக்கு அடுத்தது உயக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் இரண்டு மலை அருவிகள் மூலமாக கீழே வந்தது அருவி காட்டாராக பாயம் உயக்கொண்டார் மனக்கால் நம்பிகள் ஒரு காட்டாரான ஆளவந்தாராக பாய்ந்து அந்த காட்டாறு ஐந்து கிளைகளாக நதிகளாக பிளந்தது பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருக்கோட்டூர் நம்பிகள் திருமலை ஆண்டான் அழ்வார் திருவரங்க பெருமாள் இந்த ஐந்து விதமான நதிகளும் வந்து சேர்ந்தது ஒரு பெரிய ஏரியிலே அந்த ஏரி தான் சுவாமி ராமானுஷ்வர் ஆக முகர்ந்தது மேகமான நம்மாழ்வார் பெய்தது மலையான நாதமணிகள் ஓடினது பெரிய ரெண்டு மலை அருவிகளான உய மணக்கால் நம்பிகள் பெருகியது காட்டாரான அளவந்தார் ஐந்து நதிகள் கிழகளாக பிறந்து வந்து சேர்ந்தது ராமானுஜர் ஏரி நடத்தி அந்த ஏரியிலிருந்து எழுபத்து நான்கு மதகுகள் மூலமாக அதாவது எழுபத்து நான்கு சிம்ஹாசனாதிபதிகளான ஆச்சாரியர்கள் மூலமாக இன்னைக்கும் பகவானுடைய காரூண்ய்கிற தீர்த்தத்தை நாம் உகர்ந்து உண்டு நாம எப்படி இப்ப தீர்த்தம் சாடு இப்படி நான் வந்து சேர்ந்தது அந்த தீர்த்தம் பகவான் காரூண் நம்ம வரணும்னா அப்ப ஏரி ராமானுஜர் அந்த ஏரியை யார் இது ஜலத்தாலா யானை ஏரி பகவானுடைய கருணையாலே நிரப்பப்பட்ட ஏரி அந்த ஏரியை காத்து கொடுத்தவர் போயிடாமல் சமாசேனத்தை காத்தார் அந்த ஏரியை அந்த பெரிய நம்பிகளுக்கு பிரதம சிஷியனாக எம்பெருமானார் ஆனார் ஆனா அவருக்கு என்ன ஆசை ஆளவந்தார் இடத்துல காத்துக்கணும்னு ஆசை புறப்பட்டு காஞ்சிபுரத்திலிருந்து போயிட்டு இருக்கார் உங்களுக்கு என்னைக்கு வேணும்னா மதுராந்தகத்துக்கு சென்றால் பெரிய நம்பிகள் எந்த சங்க சக்கர கோலை வைத்து சமாசேனம் பண்ணினாரோ அதை இன்னைக்கு வேணும்னா சேவிக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சமாசேனம் அந்த கோலை இன்னைக்கு நாம சேவிக்கலாம் அற்புதமான பாகியம் பெற்றவர்களுக்கு அது கிடைக்கும் ஆக புறப்பட்டார் ராமானுஜர் ஆழவந்தார சேவிக்கணும்னா இவர் காவிரி கரையை தாண்டத்துக்குள்ளாக ஆழவந்தார் பரமபதித்தாருங்கிற செய்தி கடைசிப்படுத்து காவிரி கரைக்கு சரம விமல திருமேனியை எழுந்து ரிக் கொண்டு வந்தார்கள் இனி சரம பண்ணி மேல போட வேண்டியதான் என்கிற நினைவு அம்பெருமானாருக்கு தோத்தாயோ இழந்து போனோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டேனா பத்து நாள் முன்னாடினா ஆளவந்தார நாம் இழந்தோம் என்று மிகவும் கிளேசப்பட்டு போனார் அந்த கிளேசத்தோட எவ்வளவு பெரிய முடிவு தெரியுமா வந்தவர் ஸ்ரீரங்கத்துக்கு நம்பெருமான் ரங்கநாதனை சேவிக்காமலேயே காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்தார் என்ன காரணம் போவோம் இங்க வேலை அங்க வேலை அவளுக்கு போக முடியல நான் வந்துட்டேன் நிறைய வேலை வச்சு போனேன்னா பத்து நாள் தான் பாரதத்துக்கு போனேன் பதினஞ்சு நாள் தான் கிளம்பி போனேன் இங்க போனா போனோம்னு எல்லாம் நினைச்சுதான் போனேன் முடியல ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம் இது நம்மால் முடியும் ஆனா ராமானுஜர் ரங்கநாதனை சேவிக்காம வெளியில வராருன்னா அது விளையாட்டன் அவ்வளவு சுலபத்துல வந்துடமாட்டார் நிதி சொல்லியிருக்கேன் பொன்னரங்கமன்னில் மயலே பெருகிமி ராமானுஜன் ரங்கம் சொன்ன பைத்தியம் படிக்கிற ராமானுஷர் நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன்னு வந்திருக்கணும்னா என்ன காரணம் ஆச்சாரியனை சேவிக்க ஒட்டாத இக்கண்களால் அந்த பகவான நாம் சேவிப்பது கிடையாது ஆச்சாரியன் சேவை இல்லையாக்கி விட்டார் இவரை பத்தி நமக்கு என்ன சேவை இப்போ இன்னும் கோபத்தோட ராமானுஜர் திரும்ப எழுந்துள்ளாராம் அதை ஆளவந்தார நேர சேவிக்க முடியாத போனது ஆனா எப்படி கட்டாட்சித்தார் ஆமுதல்வன் பெற்றிருக்கிறார் துரோணாச்சாரிய நடத்தில ஏகலவியன் நேரப்போய் பாடம் கேட்டுடின்றதே கிடையாது ஆனா அவனறிந்த வில் வித்தை அர்ஜுனனுக்கே தெரியாது அதே போல ஆளவந்தாரிடத்தே நேர்பாட ராமானுஷ்வர் கேட்டுன்றது கிடையாது ஆனா அவரறிந்த வித்தை மற்ற ஆறும் தெரிந்ததன்னு என்ன காரணம் ஆச்சாரியன் கண்ணால பார்த்தால் போரும் நீங்களுக்கு கேண்டே ஆச்சாரிய அபிமான அபிமானம் வேணும்னா நான் எங்கயோ நாலாயிரம் ஐயாயிரம் மைல் தள்ளி இருக்கேன் எங்க ஆச்சாரியன் எங்கேயோ அங்க இருக்கார் எப்படி சுவாமி அபிநாமம் வச்சுக்கா நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கோம் ஆச்சாரியனுக்கு கைங்கிறமே முடியாதுன்னு தோணும் ஆச்சாரியனுக்கு பக்கத்துல இருந்த கைங்கரம் பண்றது உத்தமம் அப்படி முடியலன்னா நினைவால கைங்கரியம் பண்றது மத்தியமும் நினைக்காம போவது அதமம் கடைசி பட்சம் நினைக்க நாளும் ஆச்சாரியனை நாம கிட்டக்க போய் இருந்து அவர் கூடவே இருந்து பக்கத்துல உட்காந்து காலக்ஷேபம் பண்ணா தான் விஷயங்களை சொல்லுவது கிடையாது ஒரு பத்து நாள் அவரிடத்துல கண்டோம்னா கேட்காத எல்லாம் புலப்படட்டும்னு கட்டாட்சிக்கிற சக்தி ஆச்சாரியனுக்கு உண்டு ஒரு மீன் குட்டி போடுமா அந்த மீன் குட்டி தாம் பாலூட்டி சாப்பாடு கொடுத்து இப்படித்தான் வளர்க்கணுங்கிறது கிடையாது கண்ணால பார்த்து பார்த்தே தன் குட்டிய வளர்க்குமா அறிவியல் படியே ஒத்துருக்கா ஒரு மீனால கண்ணால பார்த்து வளர்த்திட முடியும்னா ஆச்சாரியை கண்ணால கட்டாட்சித்து வளர்க்க மாட்டானா சாஸ்திர வாக்கியம் சொல்ற ந திருசிபிகி அஷ்டாபிகி சஹசிரேனா பி கருகிச்சி ஆறாருடைய ஏற்காது தெரியுமா மூணு கண் இருக்கிறது முக்கனான் பரமசிவனார் அஷ்டாபிகி என் கணான் நான்முக கடவுள் சஹஸ்திரேனா பி கருகிச்சித்து ஆயிரம் ஆயிரம் கண்கள் நாராயணனுக்கு இந்த மூணையும் தூக்கி ஒரு தட்டுல வைங்கோ ஒரு ஆயிரம் கண்ணு ஒரு எட்டு கண்ணு ஒரு மூணு கண்ணு இந்த பக்கம் தட்டில என்ன வைக்கணும் தெரியுமா குரோஹோ ஏகை குரோஹோ பகவ ஆச்சாரியனுடைய கட்டாக்ஷம் ஒரே ஒரு கண்ணனுடைய கட்டாக்சம் இருக்கே அதை இந்த பக்கத்திலே வைங்கோ ந திசிறுபிகி அஷ்டாபிகி சஹஸ்திரேனா பி கருகிச்சித்து இந்த ஒரு கண்ணின் கட்டாக்ஷத்துக்கு அந்த மூணு தெய்வங்களுடைய கண்ணின் கட்டாட்சமும் நிகர் ஆகாதுன்னு சொல்லிட்டார்கள் அந்த ஆச்சார்டு நான் ஆள வந்தார் இடத்தே கட்டாட்சத்தை பெத்தார் தங்கிட்ட இருக்கிற அபார அர்த்தங்கள் இவர் பணவோதிக்க போறார் என்று ராமானுஷர் வந்து சேரல அர்த்தத்தை எப்படி கொடுக்க தங்கிட்ட வச்சிருக்காரு இந்த காட்டாரு கொடுத்துட்டு போகணும் இல்லையா அது மேற்கொண்டு கொடுத்தா தானே போய் பிரவகிக்கும் தான் கொடுக்கறதுக்காக தன் சிஷ்யாக்கள் ஐந்து பேரை தேர்ந்தெடுத்தார் ஆள முதல்ல பெரிய நம்பிகள் அங்கு கிடையாது என்ன அழைச்சின் வரத்துக்காக அனுப்பிச்சுட்டார் இல்லையா ராமானுஜரை பார்த்து அதனால கூட இல்லை பெரிய நம்பிகள் ஆனா பெரிய நம்பிகள் எந்த அர்த்தத்தை ராமானுஷருக்கு கொடுக்கணும்னு சொல்லுட்டார் மத்த பேரிடத்துல சொல்லி வச்சுட்டார் அடுத்து வந்து சேர்ந்தார் பெரிய திருமண நம்பிகள் ராமாயணத்தின் அர்த்தங்களை நீர் ராமானுஷருக்கு கொடுக்க வேண்டும் அவரிடத்துல சொல்லிட்டார் சரியின் அடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள் ரகசியமான சர்ம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நீர் ராமானுஷருக்கு கொடுக்க வேண்டும் சர்வதன்மான் பரித்தேஜ கொடுக்கணும்னார் சரினு ஊட்டார் திருமலை ஆண்டானை அழைத்தார் திருவாய் மொழி ஆயிரத்தின் அர்த்தங்களை நீர் ராமானுஷருக்கு கொடுக்க வேண்டும் சரி நூட்டார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை அழைத்தார் மிச்சம் மூவாயிரம் பாசரங்களின் அர்த்தங்களை நீர் கொடுக்க வேணும் சந்தை அமைத்து இசை கூட்டி பாடுறது எப்படி இசை தமிழ் நாடகத்தமிழை ராமானுஷருக்கு உரைத்து தாளம் அமைத்து எப்படி அரையர் சேவை பழனோங்கருத்தை நீர் ராமானுஷருக்கு சொல்ல வேண்டும் கேட்டுண்டா இந்த நாலு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டு பெரிய நம்பிகளுக்கு என்ன பண்ணணும்னு பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லி வச்சுட்டார் என்ன பண்ணும் பெரிய நம்பிகள் சமாஷேனம் பண்ணி திருமந்தன துவயம் முதலான ரகசியங்களை பெரிய நம்பிகள் கொடுக்க வேணும் ராமானுஷரை ஆட்படுத்த வேண்டியவர் பெரிய நம்பிகள் ஐந்து பேருமாக சேர்த்து இதோல்னு தெரிவித்தார் ஆறாவது திருக்கட்சி நம்பிகள் இருக்காரே காட்டி கொடுத்தாரே ராமானுஷர் இவர்களான்னு ஆள வந்தாருக்கு அந்த திருக்கட்சி நம்பிகள் தேவ காஞ்சி தேவராஜன் மூலமாக ஆறு வார்த்தைகளை ராமானுஷருக்கு பெற்றுக் கொடுக்க வேணும் இதையும் தானா எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் அதுக்குள்ள இவர் பரமதி போக வந்து சேர்ந்தார் ராமானுஜர் அவர் அவர்கள் ஆரார் கொடுத்திகள் திருமந்திரத்தை கொடுத்து சமாசேனத்தையும் பணி வச்சுட்டார் பெரிய திருமல நம்பிகள் நேற்று சொல்லியிருக்கேன் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்திவள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஜன் அன்பர் கடிகொண்ட மாவலர்த்தால் கலந்துள்ள கனியின் நல்லோர் அடி கண்டு கொண்டு வந்து ராமானுஷருக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலு ராமானுஷன் ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காரா ராமானுஷர் அழகா அந்த கோவில குடி வைக்கணுமே தெய்வமண்டமா கோவில்ல குடியிருக்க எது தெய்வம் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் ராமாயணம்ங்கிற பக்தி வெள்ளத்தையே தன்னுடைய கோயிலான ஹிரதய கமலத்திலே குடி வைத்தார் சுவாமி இது அவர் கேட்டுன்றது ரொம்ப ஆச்சரியமான கதை இங்க இருந்து கிளம்பி திருப்பதிக்கு போனார் பெரிய வந்திகள் திருப்பதியில தான் இருப்பர் போய் உங்ககிட்ட காலக்ஷயம் பண்றதுக்காக வந்திருக்கேன் ராமாயணம் சொல்லும்னர் சரி வாரும் மேல திருப்பதி திருமலையில தான் இருந்தார் அவர் இந்த நாள் ஆட்டம் வண்டியை பிடித்தோம்னா கர்த்தால கிளம்பலாம் சென்னைல இருந்து போய் சேவை பண்ணி வச்சு சாப்பாடு போட்டு ராத்திரி கொண்டு விட்டுவோம் இப்படிங்கறதெல்லாம் அந்த நாள்ல பண்ண முடியாது ஏறணும்னா காலாரத்தான் ஏறி ஆகணும் ஒரு நாள் ராத்திரி தங்கினா விஷ ஜுவரம் கண்டு போயிடும் அந்த மாதிரி விஷதுஷ்டமான பிராணிகள் செடி கொடி ஏதாவது செடியை பிடித்தோம்னா விஷ செடி தீண்டும் இப்படி இருந்த காலம் திருப்பதி காடும் வானரமும் வேடும் காடுங்கடம் காடு வானரம் வேங்கடம் வேடம் இவளவுதான் அந்த ஊர்ல இருக்குமே தவிர மற்ற ஆன குரங்க தவிர என்ன வாழ்ந்தது அந்த காலத்துல பெரிய திரும நம்பிகள் கைங்கீரம் இருக்காரு திருவேங்கட முடையானுக்கு என்ன கைங்கரியம் தீர்த்த கைங்கரியம் எதுல ஆகாச கங்கைன்னு இப்ப நாம சொல்றோம் மேல போய் போயிட்டு வரவே அந்த ஆகாச கங்கையிலிருந்து தான் தீர்த்தம் கொண்டு வரணும் திருவேங்கட முடையானுக்கு அது கிட்ட அது போகணும் அவ்வளவு தூரம் சரி இந்த கைங்கரத்தை பயிர் இருக்கும் ராமானுஷ்வர் மேல வந்தார்னா அவருக்கு ராமாயணத்தை சொல்லிக் கொடுத்துடலாம் இதை நம்பின்னு இருந்தார் பெரிய திருமநம்பிகள் ராமானுஷ்வர் பார்த்தார் எங்க ஆழ்வார் இந்த பகவான மலையே திருவுடம்புன்னு சொல்லியிருக்கார் இந்த மலை வேறல்ல பகவான் வேறல்லன் இந்த திருவேங்கடமே தான் பகவான் என் தயாசதகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கலையா பகவானுடைய தயைங்கிறது பெருகி வழிந்து கெட்டிப்பட்டது தான் இந்த மலை அவனுடைய தயனா இந்த மலை அவனே மலைன்னா நான் காலை வச்சு ஏற என் அவன் திருமேனியில படலாமா மலையே அவனுடைய திருவுடம்பு வைக்க மாட்டேன்னு விட்டார் இது என்ன சம்மப்படுது இவர் மேல வரமாட்டேங்கிறார் ஆழவந்தாரானா ஸ்ரீராமடத்தை சொல்லுன்னு சொல்லிட்டார் எப்படி சொல்றதுன்னு புரியல இப்ப பெரிய திருமண் நம்பிகள் வேற வழி இல்ல சிஷன் ஆச்சார இடத்துல போகலன்னா ஆச்சார்தேன் சிஷன் கிட்ட வர வேண்டிதான் வேற என்ன பண்ணுவான் அன்னியிலேருந்து நடந்துட்டு இருக்கிறது இதுதான் சிஷியன் ஆச்சார போறானோ இல்லையோ விடாம ஆச்சார்தன் சிஷ்யனை தேடி வந்துட்டு இருக்கான் பார்த்தார் பெரிய திருமண நம்பிகள் நான் வரேன் கீழே நீ இது தானே மேல வரமாட்டீன் நான் கீழே வருகிறேன் விடியற்கு மணிக்கு எழுந்திருப்பான் ஆகாச கங்கைக்கு போவாரான் தீர்த்தம் கொண்டு வருவாராம் பகவானுடைய திருவாராதனத்தை எட்டு ஒன்பது மணிக்குள்ள முடிப்பறான் கிடுகிடுகனு கீழே இறங்கி வருவாராம் நாள் முழுக்க ஸ்ரீராம காலக்ஷேமம் சாயங்காலம் பொழுது சாய்ந்தவுடனே மறுபடியும் சாயங்கால பூஜைக்காக கிளம்பி திருவேங்கடத்துக்கு போடுவாரான் ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம் முழுக்க நித்தியம் ஆகாச கங்கைக்கு விடியற்காலை போய் தீர்த்த கைங்க பண்ணி கீழே இறங்கி வந்து ராமாயணத்தை கொடுத்து திருப்பி போகணும்னா நாலு நாள் வேண்டாம் ஒரு நாள் பண்ணி பார்த்தா தெரியும் நாம பண்றபாடு எவ்வளவு இவ்வளவு தூரம் நிறையா நடந்திருக்கார் பெரிய திருமண நம்பிகள் ஒரு ராமாயண அர்த்தத்தை ராமானுஷருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அத்தனை பெற்றுக் கொண்டார் அந்த பெரிய திருமணிகள் ராமானுஜர் மேற்கொண்டு ஒரு நாள் திருப்பதிக்கு வரார் பெருமாளை சேவிக்கிறதுக்காக அவரே வரவேற்கிறதுக்காக வந்தாராம் பெருமானா இருக்க ஆச்சாரியன் கொடுத்தவர் திருமதம்பிகள் நேர திருவேங்கடமுடையான் கைங்கிரத்துல இருக்கிறவர் கேட்டாரா ராமானுஜர் ஆரானு ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்க தேவரீரா வரணும் வரவேற்பதுக்காக ஒரு நீச்சல் அனுப்ப கூடாதோ சொல்லியிருக்கார் ராமானுஜர் பெரிய சுத்தி பார்த்தாராம் இந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தேன் என்னை விட நீச்சன் கிடைக்கல அதனாலதான் உன் கூப்பிட்டத்துக்காக நானே வந்தேன் இது பெரியவர்கள் தாங்கள் காட்டின நைச்ச அனுசந்தானம் எத்தனை பெரும் அவர்களிடத்துல நான் நீச்சன் நீச்சன் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத்து பூவி வைஷ்ணவன் ஒருத்தனை அடிய நீச்சன் தான் இவன் சொல்லிக்கணும் பரஸ்பர நீச்ச பாவகி நான் நீச்சன் சொல்லிக்கணும் இவர் பெரியவர் அவன் நீச்சன் சொல்லிக்கணும் பரஸ்பர நீச்சபாவம் நான் நீச்சன் நீச்சன்னு சொல்லிக்கணும் விழுந்து உடனே சேவிச்சுடணும் தண்டவத்து பிரணம்யா பிரணாம பானம் இந்த ஸ்லோகத்து கட்ட உடனே சொன்னார் பரஸ்பர நீச்ச பாவைகி ஒத்தருக்கொத்தர் நீச்சம்னு சொல்லிக்கணும்னா இவர் அவனை நீச்சன் விட்டார் அவர் இவனை நீச்சன் அப்படி சொல்றது இல்ல பரஸ்பர நீச்ச பாவகினா அவன் தன்ன நீச்சன் சொல்லிக்கணும் நான் நீச்சன் சொல்லணும் இவன் சேவிக்கணும் அவன் நீச்சன் சொல்லு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இவர் அவன் நீச்சன் சொல்றார் அவர் இவர் நீச்சன் சொல்லுன்றார் இப்படியா பெரிய தரும சாதித்தார் தானே நீச்சன் இந்த ஊர் தேடி பார்த்தேன் என்ன விட நீச்சன் கிடைக்கலன்னு அவரே வந்து சேர்ந்தார்னு சொல்லுவர்கள் அந்த பெரிய தர்ம நம்பிகள் ராமாயண அர்த்தத்தை கொடுத்தார் அதே போல திருமாலையாண்டானிடத்தே திருவாய்மொழியினுடைய சகலார்த்தங்களையும் வாங்கினார் ஆழ வந்தார் கொடுத்தார் திருமாலையாண்டானுக்கு திருவாய் மொழி அந்த திருவாய் மொழிய திருமாலையாண்டான் ராமானுஜருக்கு செருண்டே வந்து இருக்கார் அப்பப்ப என்ன பண்ணுவான் ரசிச்சு நன்ன கண்டே இருந்துன்னு கேப்பறான் ராமானுஜர் கொஞ்சம் அர்த்தம் ரசிக்காத ஆப்பல இருந்தா கேக்குறவாட அப்படித்தான் பண்ணுவார் நன்னாருக்கு ஆப்பில இருந்தா தலையன் வந்து கேப்பார் இல்லன்னா இப்படி வச்சுப்பா ஏன்னா இப்படி வச்சுப்பா இல்ல தலையை இப்படி குறிஞ்சுப்பா ரசிக்கல விஷயம்னு அர்த்தம் அதே போல திருமாலையாண்டான் அப்பப்ப செருண்டு வருச்சே ராமானுஜர் இப்படி தலையை குறிஞ்சு நடுவாரா அந்த பகவான் நேரைய நடத்திர வந்தான் வந்து எப்படி கலந்தான் தெரியுமா ஊரில் வாழ்கிறே நல்லபோ உண்ண பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துடிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுது மொத்தே பகவான் வந்து என்னத்துல கலந்தான் கேட்கச் சேவை அமிர்த மாட்டேன் இல்லையா அழ்வார் தொண்டர் கமுதுன்னு சொல்வாலைகள் சொன்னேன் என் பக்தாமிர்தம் விசுவஜனானுமோதனம் பக்தர்களுக்கு அமிர்தம் அந்த அமிர்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் இது அமிர்தம் நினைச்சு புஸ்தகத்தை பிரிச்சோம்னா அமிர்தம் கிடைக்கும் தமிழ்ப்பாட்டு நினைச்சு புஸ்தகத்தை பிரிச்சோம்னா அவ்வளவுதான் மிஞ்சம் அழ்வார் திருவடிகளில் ஆச்சாரியன் திருவடிகளில் பக்தியோட புஸ்தகத்தை பிரித்தா அர்த்தம் புரியாது நமிர்த்தமான பாசனம் பகவான் வந்து என்னுடைய கலந்தான் அழ்வார் சந்தோஷமா பாடுகிறார் அப்பப்ப ரொம்ப சந்தோஷமா பாடுவார் அடுத்த பாட்டி இவர் ஏன் இப்படி அடலாருன்னு தோணி போடும் முதல் பாசன் ரொம்ப ஆனந்தமா பாடுவார் அடுத்த பாசனம் ஒரே அழுகை இந்த அழுகைக்கும் காரணம் தெரியாது அந்த சிரிப்புக்கும் காரணம் தெரியாது அவன் ஒத்தனுக்குத்தான் இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் தெரியும் இந்த குழந்தைகள்லாம் பண்ணும் என்ன சொல்லுவா தெரியுமா ஏதோ தாமரையை கொண்டு பகவான் அப்படி விளையாட்டு காட்டுவான் உடனே சிரிக்கும் பிறந்த குழந்தை திடீர்னு சிரிக்கும் திடீர்னு அழும் என்ன சொல்லுவா இந்த தாமரை காட்டுவானா பகவான் அதை பார்த்த உடனே மறைச்சு நட்டான் கிடைக்கலையேன்னு தான் அழுமா இதே போலத்தான் அழுவார்கள் நிலை இந்த குழந்தை எப்படி சிரித்தழுமோ தன்னை காட்டினான்னா உடனே ஆனந்தமா சிரிப்பா தன்னை மறைச்சு உடனே அழ ஆரம்பிச்சிருவா அழ்வார்கள் இந்த குழந்தைகள் வேறல்லார்கள் ஆழ்வார்கள் வேற ஆழ்வார்னா என்ன பகவானுடைய பக்தியிலே ஆழ்வார்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து அவனுடைய பக்தி அனுபவித்தார்களே அந்த ஆழ்வார்கள் தாங்களும் அவர் பாடினார் பகவான் என்னோட வந்து கலந்தான் எப்படி கலந்திருக்காங்க தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே தேனும் தேனும் கலந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ பாலும் பாலும் கலந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ கண்ணலும் கண்ணலும் சக்கரையும் சக்கரையும் கலந்தா எவ்வளவு ரசமா இருக்குமோ அந்த மாதிரி பகவான் என்னோட கலந்தான் இத திருமாலையாண்டான்னு சொல்லிண்டிருக்கார் எம்பெருமானாரு சொலச்சே என்ன சொன்னார் தேனும் தேனும் கலந்தா போலே பாலும் பாலும் கலந்தா போலே நெய்யும் நெய்யும் கலந்தா போலே அர்த்தம் சொன்னார் என்ன தப்பா என்ன பொறுத்து திருமாலையாண்டா இல்லும் தேனும் கலந்தா ஒரே ரசமாத்தான் இருக்கும் பாலும் பாலும் கலந்தா ஒரே ரசமாத்தான் இருக்கும் சக்கரையும் சக்கரையும் கலந்தா ஒரே ரசமாத்தா இருக்கும் இத போய் மனக்கட்டு ஆழ்வார் பாடுவாரா அப்படி எனக்கு தோணல இது எப்படி கலந்திருக்குன்னு தெரியுமா தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் இந்த அஞ்சையும் சேர்த்து கலந்தா பஞ்சாமிர்தம் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி கண்ணன் என்னோடு கலந்தான்னு சொல்றாரு ரசத்தை சொல்லல என்ன திருமாலையாண்டா நான் கேட்கலையே ஆள வந்த இடத்தே எங்க இருக்கார் கேட்டார் இருக்கே எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் பாட்டு இருக்கா பகவான் வந்தான் ஊனில் வாழ்கிறேன் நல்லபோ உன்னப்பெத்து வானுலார் திருவான் மதுசூதன் எம் அண்ணான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் இருக்கு தனித்தனியா கலக்கணும்னு ஆழ்வார் எதுக்காக எல்லாம் தன்னுள்ளேன்னு சொல்ல போறார் எல்லாரும் கலந்தா போரே பகவான் கலந்தான் கோவந்துருந்து திருமலை ஆண்டானுக்கு அது நான் கேட்டார் சத்துக்கு மேல நீரி சொல்லுவீர் இது ஆழவந்தார் சொன்னது கிடையாது புத்தகத்தை முழுட்டார் பக்கத்துல திருக்கோட்டியூர் திருக்கோட்டியூர் நம்பிக்கை காலக்ஷேபம் நின்றுபடுத்துன்னு கேட்டு ஓடி வந்தார் வந்து என்ன ஆண்டானே காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு ஆளவந்தாருடைய ஆணை இல்லையா நடத்தணும்னா ஆனதான் நான் அர்த்தத்தை கேட்டு நாம இவர் புதுசு புதுசா ஏதோ திருசங்கு சிருஷ்டி எல்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறார் எனக்கு தெரியல சாதித்தாராம் இவ்வர்த்தத்தை ஆள வந்தார் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் நீர் அன்னைக்கு காலக்ஷேபத்திலே வராமல் போயிருக்கலாம் அவ்வளவுதான் விஷயமே தவிர உமக்கு புரியாத அர்த்தம் கூட எபெருமானாருக்கு புரியும்னா நம்ம என்னன்னு நினைச்சு நோட்டி உண்மை ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக அவர் கொடுத்த அர்த்தங்களை கொடுக்கிற பாலமாக நம்மை நினைப்போமே தவிர இவருக்கு ஆச்சாரியனாக நமக்கு என்ன யோக்கியத்தை என்ன திருக்கோட்டு நம்பிகள் திருமாலையாண்டா நடத்த சொல்லி ஆனந்தமாக மறுபடியும் காலக்ஷேபத்தை தொடர்ந்தார் இந்த சம்பிரதாயம் அது திருமாலையாண்டான் திருவாய்மொழி கொடுத்த பிரகாரம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் கொடுத்தார் மத்த மூவாயிரம் பாசனங்களையும் நடத்தார் எப்படிப்படி தாளத்தை போட்டு சேவிக்க நாதமுனுடைய அரையர் நாதமுனிகள் புனான நாதமுனிகள் அவர்தான் அரையர் தன்மையை தானும் ஆரம்பித்தார் அரையர்கள் பாசரம் பன்னிசைத்து பாடும் அவர்கள் இன்னிக்கு அரையர் சேவை அத்தியனோத் சவத்தின் போது ஆச்சரியமா நடக்கும் நம்பெருமாள் தான் எழுந்தருளி இருக்க அரையர் சுவாமிகள் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒத்தொத்தரும் கச்சம் கட்டி கொண்டு அழகான திருமுடியோடைய கூட கைகளை கோர்த்து கொண்டு எத்தனையோ அபிநயங்கள்லாம் பிடிப்பார்கள் சில பாஷரத்துக்கு பிடித்தாள்னா திருமங்கியாழ்வார் பாடினார் அரங்கமானகர் அமர்ந்தானே அரங்கமானகர் அமர்ந்தானேன்னு பத்து பாஷரத்தில் முடிச்சார் இந்த அரங்க மாநகர் அமர்ந்தானேக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்து மூணு அபிநயம் பிடிப்பா ஒரே பாட்டு தான் அரங்க மாநகர் அமர்ந்தானே இந்த ஒரு சொற்றடருக்கு அறுபது அறுபத்து அபிநயங்கள் பகவான் என்னன்னா ரங்கத்துல பண்ணிருக்கானோ எல்லாத்தையும் பிடிப்பார்கள் அது அப்படி காலப்போக்கில குறைஞ்சு இன்னைக்கு இருபது இருபத்தி நிலையில நின்று கொண்டு அது நாதமுனை தொடங்கி வைத்தது அவர்தான் பன்னிசைத்து பாடுறதுக்கே ஆரம்பிச்சார் ஏன்னா இது இசைப்பா நாலாயிரத்துக்குள்ள ஒரு ஆயிரமான திருவாய்மொழிக்கு இசைப்பான்னு பேர் அநேகமா மத்ததெல்லாம் இயற்பாதான் இசை கூட்டாதது மற்றவை இசை கூட்டப்பட்டது இசைப்பாவான திருவாய்மொழி பன்னிசைத்து தானும் பாடினார் இது அழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சொல்லிக் கொடுத்திருக்கார் இவ்விடத்தே ஏன்னா அவர் வந்ததே நாதமுனிகள் வம்சம் நாதமுனிகள் அவர் பேரன் ஆள அவர் வம்சத்துல தோன்றினர் தான் அழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர்கிட்ட வாங்கி நூட்டார் பெரிய நம்பிகள் சமாச்சேனம் பண்ணி திருமந்திரந்தோயன் சரமஸ்லோகத்தை கொடுத்தார் பெரிய திருமலை நம்பிகள் இராமாயணார்த்தத்தை கொடுத்தார் திருமாலையாண்டான் திருவாய்மொழியின் அர்த்தத்தை கொடுத்தார் கடைசியாக அழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் கொடுத்தார் தானும் மத்த மூவாயிரத்தின் இசையும் பரத கலையும் அவருக்கு கொடுத்தார் எல்லாம் எடுத்து நாம மிச்சம் உத்தரவிட்டு வச்சிருக்கோம் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் என்ன கொடுத்தார்னு தெரியணுமே திருக்கோட்டியூர் நம்பிக்கை இடத்துல சரமஸ்லோக அர்த்தத்தை வாங்கிக்கணும் இது பணி கொடுத்திருக்கார் சுவாமி ஆள வந்தார் அந்த சரமஸ்லோக அர்த்தத்தை பெற திருக்கோட்டியூர் நம்பிக்கடத்தில ராமானுஜர் போறார் என்ன இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுவது எழுபது மைல் ஸ்ரீரங்கத்திலேந்து திருக்கோட்டியூருக்கு இருக்கலாம் இன்னைக்கு திருமையம் திருக்கோட்டியூர் ரெண்டும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற திவ்வதேசங்கள் அந்த திவ்வதேசத்துக்கு ராமானுஜர் புறப்பட்டு போய் நம்பிகள் இடத்துல வாழ்ந்து முதல் தரவை கிளம்பிண்டார் எல்லாரோடையும் சொல்லிண்டு ஆழ்வான் ஆண்டானை அழைத்துக் கொண்டார் தண்ட பவித்திரங்கள்னு ஆழ்வானும் ஆண்டானும் ஆண்டான் திருதண்டமாக அதே போல குரத்தாழ்வான் தண்டமாக தண்டம் ராமானுஜர் பிடிக்கிற திருதண்டம் ஏகதண்டம் அைத்த சந்நாசிகளுக்கு ஒரே ஒரு குச்சிதான் அந்த தண்டத்தை ஏக தண்டம் ஆனா விசிஷ்டாத்வை திருதண்டம் மூணு குச்சிகளோட சேர்ந்தது இருக்க அதோட புறப்பட்டார் சுவாமி ஆத விட்டாலும் விடுவர் விடமாட்டார் ஆத விட்டாலும் விடுவர் இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான விடவே மாட்டார் சுவாமி இந்த தண்ட பவித்திரங்களை போல ரெண்டு பேரும் புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு போனா அந்த ஊர்ல போய் நம்பி திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டாலும் ஊர்கார் ஆளுக்கு அவளுக்கு ஒண்ணு அந்த ஊர்காரர் பெருமை தெரியாது சாமான்யமா உள்ளூர் வித்வானுடைய பெருமை உள்ளூர்காரர்களுக்கு தெரியவே தெரியாது எப்ப தெரியும்னா வெளியூர்ல இருந்து ஆரான் வந்து இந்த வித்வான் இந்த ஊர்ல சேவிக்கலாமா அவர் திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டா இவர் என்ன இவ்வளவு மேன கேட்டு வந்து பத்தி நம் ஊர்காரருக்கு ஏதோ பெருமை இருக்கு போல் இருக்கு அப்பதான் அவா புரிஞ்சுப்பா இவருக்கு பெருமை இருக்குன்னு எம்பெருமானார் வந்து கேட்டிருக்காரு திருக்கோட்டியோ நம்பிகள் அங்கேன்னு அதோ இருக்குன்னு அனாதரத்தோட கை காட்டியிருக்கா பார்த்தா ராமானுஷார் எங்க நின்னாரோ ஊர்கோடியில விழுந்து சேவிச்சார் எங்க தலபட்டதோ அந்த இடத்துல எழுதி நிற்பர் அங்க விழுந்து சேமிப்பர் எங்க தலபட்டதோ அங்க எழுந்திருக்கிறார் அங்க விழுந்து சேமிப்பர் எங்க தலப்பட்டதோ அங்க எழுதிருக்கிறார் தூரா தேவ பிரணம்யா இருந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை வரைக்கும் சேவிச்சு சேவிச்சே நடந்து போயிருக்கார் என்ன கேட்க போகிற அர்த்த கௌரவம் மனசுலே பட்டவர் கிடைக்க போறது ரத்தனம் மாணிக்கம் வைடூர்யம் அது கிடைக்கிறதுக்காக நாம சிரமப்பட வேண்டாமா என்ன சேவிச்சு சேவிச்சுன்னு போய் சேர்ந்தார் போய் மதுவா ூர் நம்பிகள் தட்டினார்ந்திருக்க வேண்டாமட்டார் முதல் தடவை இந்த யோகியத்தை இருந்தா வா போட்டு வா திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அந்த யோகியத்தை இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்து திரும்ப போய் சேர்வ இரண்டாவது தடவை கதவை தட்டார் இந்த யோக்கியத்தை இருக்கான்னு பாத்துட்டு வா சொல்லுட்டார் திரும்ப வந்துட்டார் ராமானுஜர் இருக்கான்னு பாத்துன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் போனார் ஒன்னு ரெண்டு ஏழு பத்து பதினாலு பதினேழு தடவை திருக்கோட்டியூருக்கு ஸ்ரீரங்கத்திலேந்து நடையா நடந்தார் இன்னும் கொடுக்கல திருக்கோட்டியூர் நம்பிகள் பதினெட்டாவது தடவை உடனே ஊரான்வழியாய் உபதேசித்தார் முன்னோர் இத்தனை நாள் எவ்வளவு பரீட்சை பண்ணிருப்பர் சரி ராமானுஜருக்கு இந்த அர்த்தங்களை கொடுக்க வேண்டியதான் முடிவுக்கு வந்துட்டார் விடாம நடக்கிறாரு நாம இருந்தா முதல் தடவை போனா போறதுன்னு போய் கேட்போம் கொடுத்தா சரி இவருக்காக நான் வந்து கேக்குறேன் எனக்காக கேட்கறேன் இது நம்ம எண்ணம் ஆச்சாரியனுக்காக நாம போய் கேட்கறமே தவிர நமக்காக கேட்கறது இல்லையா போனா போறதுன்னு கேட்கலான்னு வந்தேன் இவர் இப்பவா அப்பவானு இருக்காரு இதெல்லாம் முடியாது நாம போறச்சே கொடுக்கட்டும் கூடாது அவர் வீட்டுக்கு வந்து தரணும் இப்படி நாம நினைச்சுட்டு இருப்போம் நம்ம பத்தி இந்த அளவோட ராமானுஷர் தான் நடந்தார் ஏனென்றால் கிடைக்க போகிற அர்த்தத்தினுடைய சீர்மை கிடைக்கிறது சாமான்யமான அர்த்தமா பட்டர் தானு சேனிச்சிட்டு போறான் நஞ்சி இறங்குற தான் சிஷ்யருடைய மடியில தலை வச்சுன்னு தூங்கிட்டு இருப்பாரான் அசையாம காலை வச்சுருப்பான் நஞ்சியார் ரெண்டு மணி நாளை தூங்கிட்டு பட்டர் எழுந்திருப்பான் எப்படி இவ்வளவு ஆச்சாரிய பிரதி ஒரு அசை அசக்காமல் நீ மடிய வச்சுட்டு இருந்தியானா உனக்கு துவயத்துல ரொம்ப ஆசை இருக்குன்னு அர்த்தம் ஆச்சார இவ்வளவு ஆசை இருக்கு உனக்கு ஒரு ரெண்டு ரத்தனம் கொடுக்கலான்னு இருக்கேன்னு வரான் தான் தலைக்கு என்ன வச்சிருந்தாரோ அதுக்குள்ளேந்து ரெண்டு ரத்தனத்தை எடுக்கிறார் கையில குடுப்பார் என்ன பத்து லட்சம் போருமா பத்து கோட்டி பொறுமா என்ன ரெண்டு ரத்தனம் வைரூர்யமா மாணிக்கமா கோமேதமா ஒண்ணும் இல்ல ரெண்டு வாக்கியம் தான் ரெண்டு ரத்தனம் இந்தா வச்சுக்கோ சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாயணமாக என் இடத்துல இவ்வளவு வாசியா உனக்கு ஆச்சாரியங்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து துவயம் இந்தா வச்சுக்கோன்னு கையில கொடுத்துருவாராம் சுவாமி பெரியோர்கள் எல்லாம் ரத்தனம்னு நினைத்தது ரகசிய திரயத்தை தான் திருமந்திரத்தின் துவயத்தையும் சரண ஸ்லோகத்தையும் ரத்தனமாகவே வாரி வழங்கினார்கள் அதுக்குதான் முதல்ல ஸ்லோகம் சொன்னேன் திருமந்திரம்ங்கிறது எப்படிப்பட்டது ரிச்சஹா யஜூகும்சி சாமானி ததைவ ஆதர்வனானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் எஸ் சாண்டி வாங்மயம் ரிஜுசு சாமம் அதர்வனம் எத்தனை வேதங்களையும் பிழிந்தெடுத்து இந்த சின்ன மூன்று பதங்களோடைய எட்டெழுத்தோடைய கூடின திருமந்திரத்துக்குள்ளே அடக்கம் எட்டே எழுத்துத்தான் மூணு பதங்கள் ஓம் நமஹா நாராயணாய சப்த சாகரங்களையும் அடக்கி நான்கு வேதங்களையும் அடக்கி விடலாம் திருக்குறளை பத்தி தமிழர்கள் சொல்லுவார் கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தீன்னு சின்ன கடுகாம் அதுல ஓட்டப்படுறதான் ஏழு கடல் ஜலத்தையும் அதுக்குள்ள விடறதான் அது எப்படி விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி பண்ணிருக்கார் திருக்குறள்னு அந்த திருக்குறளுக்கான ரெண்டு வரி உண்டு ஆனா இங்க திருமந்திரம் இருக்க ரெண்டு வரியும் இல்லை ஒரு வரியும் இல்லை எட்டு எழுத்து மூணு பதம் ஓம் நமஹா நாராயணாயா அது திருமந்திரம்ங்கிற ரகசியத்தின் சீர்மை அதுவே தேவல ஆதவட உயர்ந்தது ஸ்ரீமநாராயணும் நாராயணாயனமாக அனுசந்தான பண்டேனே நேதாந்தாத்துல ஆரம்ப ஸ்லோகம் தேசிகனுடையது ந சாஸ்திரம் வேதாந்தத்தை விட சாஸ்திரம் மத்தனும் கிடையாது ந தத்துவம் அகிலம் பகவான் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அவனுக்கு மேம்பட தெய்வம் கிடையாது ந சத்வாது ஆரோக்கியம் உடம்புக்கு சத்தகுணத்தை விட ஆரோக்கியத்துக்கு வேற வழியே கிடையாதுன்னு நம்ம எதேதோ மருந்தை தேடினு போயிட்டு இருக்கும் சுலபமான ஒரு மருந்து சொல்றார் வேதாந்த தேசிகனார் உடம்புக்கு நல் மருந்து ரஜச தமசு சத்தகுணத்தை வளர்த்துக்கோ இதுதான் உடம்புக்கு மருந்து ஆழ்வார் இதே போல தெரிவித்தார் திருவிழ்கூத்திருக்கைன்னு திருமங்கி ஆழ்வார் ஒரு பிரபந்தம் பாடினார் அது சித்திர கவிதா பாடப்பட்டது அந்த பிரபந்தத்தை சேமிச்சு பாத்தீங்கன்னா ஒரே எண்ணிக்கையா இருக்கும் அந்த பாட்டு <Sanye> 1-2, 2-1, 2-1, 1-2-3, 1-2-3, 4, 4, 3, 2, 1, 1-2-3, 4, 5, 6, 7, ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு ஏழு ஆறு அஞ்சு ஒன்னு இப்படிதான் இந்த பாட்டையே பாடியிருப்பார் ஏன்னா இப்படிதான் கட்டுவாடம் தேர்கட்டா இரச யாத்திரையெல்லாம் பாத்திருக்க முடியும் ஒரு நிலை ரெண்டு நிலை மூணு நிலை 7, நிலை ஆறு நிலை அஞ்சு நிலை நாலு நிலை இப்படி பெருகிண்டே போகும் மேல குறுகின்றே போகும் அதே போலத்தான் இந்த போஷரம் இப்படி பாடியிருப்பாருன்னா அஞ்சிறைய பறவை ஏறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழ தரந்தை ஒருதா எண்ணிக்கை அம்சிறைய பறவை ஏறி அஞ்சு நால்வாய நாலு மும்மதத்து மூணு இரு செவி ரெண்டு ஒரு தனி வேளம் இது ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்லிருக்கேன் அஞ்சிறைய பறவை ஏறி மும்மதத்து இரு ஒரு தனி தரந்தை சொல்றது கஜேந்திர மோட்சத்தை பத்தி இப்ப ஆனைக்காக புல்லூர்ந்தான் அம்சிறைய பறவை ஆனா அந்த எண்ணிக்கை வைக்கிறாரு அந்த எண்ணிக்கையா பாட்டு அர்த்தம் பறவை வாய் கிடையாது கஜேந்திரனுக்கு ஒரே ஒரு வாய் தான் வாயின்னு அர்த்தம் யானைக்கு வாய் தொங்கு மூல்யம் நாலுதல் தமிழில் பொருள் நால்வாய மும்மதத்து இருசவி ஒரு தனி வேழ தரந்தை இப்படி பகவான் தானு துயரம் தீர புள்ளூர் தான் அந்த பிரபந்தத்தில் சொல்ற முக்குணத்தில் இரண்டனை அகற்றி ஒன்னினில் ஒன்னு நின்று மூணு 1 ஒண்ணு வந்துதான் முக்குணத்தில் இரண்டனை அகத்தி ஒன்னினில் ஒன்னு நின்னு இப்படியேதான் இருக்கு அந்த பிரபந்த முழுக்க ரொம்ப ஆர்தம் ஆனா சந்தோஷி வர்றதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் படும் முக்குணத்தில் இரண்டனை அகத்தி ஒன்னினில் ஒன்னு நின்றுனா மூணு குணம் சத்தம் ரஜசு தமசு அதுல ரெண்டு அகற்றிடுங்க ஒன்ன கெட்டியா பிடிச்சு சொல்லிட்டு சத்தத்தையும் தமசையும் விட்டுட்டேன் ரசச கெட்டியா பிடிச்சா சொல்றாரு முக்குணத்தில் இரண்டனை அகத்தின்னா ரஜோகுண தமோ குணங்களை விட்டு சத்தகுணத்தை பிடிச்சுக்கணும்னு அர்த்தம் அந்த சத்தகுண உன்மேஷம் ஏற்பட்டால்தான் பகவத விஷயத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும் சாத்திக ஸ்ரத்தையோட செய்ய வேண்டும் அப்படி சாத்திக ஸ்ரத்தை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டாமா ஒரு கேட்கறதுக்காக போகிறார் திருக்கோட்டியூர் நம்பிடத்தே அவர் திரும்ப திரும்ப அனுச்சிந்தே வந்திருக்கார் அந்த சத்தகுணம் தலை எடுத்தால் தான் இவனுக்கு வாழ்ச்சி சத்தகுண தலை எடுக்கிறதா ராமானுஷருக்கு எப்படி பண்றார் பார்க்குவோங்கிற நினைவோட திருக்கோட்டியூர் நம்பிகள் பரீட்சித்தார் ஆக ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் விடாத பரீட்ச பண்ணி பரீட்சை பண்ணி தான் பெருமானா இருக்கு அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார் சுவாமி பதினெட்டாவது தடவை வந்து சேர்ந்தார் சரி அர்த்தங்களை இவருக்கு கொடுத்து விடலாம் என்கிற முடிவுக்கு தானும் வந்தார் வாரி கொடுத்தார் சரமஸ்லோக அர்த்தத்தை வாங்கி விட்டார் வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா கண்ணன் கீதையில சொன்னார் இதன் தே தபஸ்காய நாபக்தாய கதாச்சனூஷவே வாக்கியம் அர்ஜுனா நான் ஏதோ சொல்லிவிட்டேன் உனக்கு இந்த மாதிரி நீ யாருக்கும் பரீட்சை பண்ணா சொல்லிவிடாதே நீ கேட்டியா இந்த திரௌபதியனுடைய விரிச்ச பார்த்தா எனக்கு தாங்கலையா நீ யாருன்னே பாக்காத அர்த்தத்தை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு பட்டர் காரணம் கேட்டார் இந்த கடைசியில பெரிய விதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் கதாச்சன என்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே என்னை பத்தி நல்லெண்ணெய் இல்லாதவனுக்கு சொல்லாதே என்ன பார்த்து பொறாம சொல்லாதே அபக்தனுக்கு சொல்லாதே இத்தனை போட்டான் அர்ஜுனன் கேட்டான் இவன் இத்தனை கேள்வி நம்மள கேள் நமக்கு இதெல்லாம் உண்டான்னு பார்த்தானரிவித்தாரா திரௌபதியனுடைய விரித்த குடல் காண சகியாத கண்ணன் எங்கெங்கேயோ கிடந்த உபனிஷத் முத்துக்களை கொண்டு வந்து நடுமுத்திலே இட்டான் இப்ப பார்த்தா ஐயோ இவ்வளவு அர்த்தங்களையும் கொண்டு கொடுத்துட்டோமா தப்பு பண்ணிட்டோம் போல் என்ன கண்ணனே பயந்து போய் இவனுக்கு கொடுக்காதே அவனுக்கு கொடுக்காதே அவனுக்கு கொடுக்காதேங்கிறான் இப்ப திருக்கோட்டிய நம்பிகள் அந்த கீதையில இருக்கிற சரமஸ்லோகத்தை தானே சொல்ல போறார் ஆனால அவர் விடாம பரீட்சை பண்றார் இவனுக்கு பக்தி இருக்கா விஷயம் தெரிஞ்சிருக்கா கொடுக்கலாமா இன்னும் பரீட்சா பண்ணி பண்ணி கொடுக்கிறார் அப்படி பரீட்சா பண்ணி தான் கொடுக்க வேணும் விதிச்சுட்டார் அர்த்தங்களை எல்லாம் பேசின்றார் நேர திருக்கோட்டியை நம்பி பிரணவாகாரமான விமானம் அஷ்டாங்க விமானம் அந்த விமானத்தின் மேலே ஏறு நின்னார் ஆசையுடையோர் வாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ வாருங்கள் வாருங்கள் அழைத்தார் வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் விஷயத்தை வாரி இறைத்தார் ஓடிவந்தார் திருக்கோட்டிய நவிகள் இது கூடுமா நீ செய்தது நான் அர்த்தத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா பரீட்சை பண்ணி பார்த்து கொடுத்தேன் நீ ஆறுனே தெரியாது கொடுத்துட்டாயே தப்பு பண்ணிட்டா என்ன கிடைக்க போறது நரக்கம் கிடைக்கும் ஆச்சாரிய வாக்கியத்தை மீறலாமா கொடுத்தது கொடுக்காது ரகசியம் ரகசியம் இல்லையா அதெல்லாம் விட்டுடுவோம் இப்போ முதல் குற்றம் என்ன வருதுன்னு தெரியுமா ஆச்சாரியன் சொன்ன விதியை மீறினான் இப்படிங்கிற குத்தம் நிச்சயமா வந்தே சேரும் அமலுக்கு தெரிவித்தாரா ஆம் எனக்கு நரகம் கிடைக்கலாம் ஆனா என் ஒருவனுக்கு நரக்கம் கிடைத்து இத்தனை பேருக்கும் பேரின்ப வாழ்ச்சி கிடைக்கும் என்னால் நான் நரக்கம் போறதுக்கு தயாரா இருக்கேன் ஓத்தம் போகக்கூடாத ஜனங்கள் அத்தனை வாழ்வதற்காக என்ன காரை கருணை ராமானுஷர் நேத்துக்கு பார்த்துமே கருணை வெள்ளம் ராமானுஷர்னு காரை கருணை கருணையே குடிகொண்டா போலே தோத்தம் அளிக்கிறார் சுவாமி வாரி கொடுத்தார் அப்ப கட்டின் ஆலிங்கனம் பண்ணார் திருக்கோட்டி உணவைகள் எம் பெருமானாரே எம் பெருமானார் நீர்தான் என்ன சரமஸ்லோக அர்த்தத்தை வெளியிட்டார் அந்த சரமஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிறது துவயம் கிழி சன்னேனே சத்வாது ஆரோக்கியம் நயவசனத்தா க்ஷேம கரணம் ஆஹ் உடம்புக்கு ஆரோக்கியம்னா சத்தகுணம் தான் சிறந்தது அதே போல ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம்னா துவய மகாமந்திரம் சிறந்தது ந சாஸ்திரம் ந மது மதனாத்து தத்துவமகிலம் சத்வாத்து ஆரோக்கியம் ந துயவசனத்தா க்ஷேம அப்படி திருமந்திரத்துக்கு ஏத்தன் துவயத்துக்கு ஏத்த சரமஸ்லோகத்துக்கு ஏத்தன் ஈக கொடுக்கறதுக்காகத்தான் திருக்கோட்டியூர் நம்பிக்கை இடத்திலே போய் போய் நின்னார் ராமானுஷ் பதினெட்டாவது தடவை பெற்றார் இப்ப நாம எதுக்காக கூடியிருக்கோம் அனுப்பித்தார் நாம தெரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் நாமும் திருமந்திரன் துவயம் சர்மஸ்லோகத்தை பெற முடியும் பகவானுக்கு நேர பிரதிநிதி மக்னான் உத்தரத்தே சாஸ்திரானு கருண்யாது சாஸ்திர பாணினா லோகானு லோகத்தை உஜ்ஜீவனம் அடை பகவான் கையில புத்தகத்தை எடுத்து பிறந்த அவதாரம் ஆச்சாரியன்மை காடல் இருக்கட்டும் அவன் ஆச்சாரியனாக ஒரு அவதாரம் எடுக்கிறானே அது சிறந்த அவதாரம் பகவானுக்கு வந்து பிறந்தான் திருக்கோட்டியோர் நம்பிகளாக பதினெட்டு பரியாயம் எழுந்தொள்ளினார் இதுல ஓரோரு தடவையும் என்னென்ன கேட்டு திரும்பி வந்தார் சுவாமி அது நமக்கு ஏற்படுமான்னு யோசிக்கலாமா அதுக்காகத்தான் இன்னைக்கு நாம கூடியிருக்கோம் எதுக்காக கொஞ்சம் இத்தனை நாள் எடுத்துனுட்டேன்னா இது இப்படித்தான் வந்ததுன்னு சொல்லாம போனா இந்த பதினெட்டோட ஏற்றம் என்ன நம்ம மனசுல புலப்படாது ஆறாருட்ட எவ்வளவு வாழ்ந்தார் எந்த ஆளவந்தார் நியமனத்தால பெற்று இது இத்தனை இல்லாட்டா பதினெட்டு தடவை நடந்துருவோமா சொன்ன ஆச்சார்தனுடைய கௌரவம் என்ன பெறப்போகிற அர்த்தத்தினுடைய கௌரவம் என்ன அது தோத்த நடையா நடந்திருக்கார் சுவாமி முதல் தடவை தெரிவித்தாரா வந்து சேர்ந்தீரே என்ன உமக்கு கேட்கணும்னு அபிப்பிராயம் சரமஸ்லோக அர்த்தத்தை பெத்தனும் ரகசியத்திரையார்த்தம் வரணும் ராமானுஷ்யர் கேட்டார் அவருடனே சொல்லிட்டாரா சம்சார பீஜம் அத்து வாரும் போட்டு வாரம் இது முதல் தரவை சொன்ன ரகசியம் இந்த ரகசியம் எப்படி இருக்கும்னா முதல் தரவை சொன்னது கிடைச்சா அடுத்த தரவை சொன்னது வரும் இரண்டாம் தடவை சொன்னது கிடைச்சாதான் மூணாம் தடவை சொன்னது வரும் இந்த முதல் தரவை சொன்னது வந்து பத்தாம் தடவை சொன்னது வராது இந்த படிக்கட்டு படிதான் ஏறி ஆகணும் பதினெட்டு படி ஏறணும் திருமாவளின் சோழமலை அழகா நடத்த போனோம்னா வாசல்ல பதினெட்டு படி கட்டி வச்சு மேல ஒரு தெய்வத்தை வச்சிருப்பா எங்கெங்கயோ பதினெட்டு படி சொல்ற நமக்கு அந்த படி பதினெட்டு படி எல்லாம் தெரியாது நாமறிந்த பதினெட்டு படி இந்த பதினெட்டு படிதான் இந்த அடுத்தடுத்து அடுத்து மேல ஏறி போறோமே அதுல முதல் படி தெரிவித்தார் சம்சார பீஜம் நசிக்கவேனும் இந்த சம்சாரத்திற்கு உலகத்துல இருக்கியே அது போடுன்னா வானார் ஒண்ணுமே புரியல சுவாமி நான் சம்சாரத்துல போய்ட்டேன்னா அப்புறம் இவரிடத்துல எப்படி வர இவர் என்ன சொல்லிருக்காரு இப்போ இங்க இருந்தா தான் இவர்கிட்ட கேட்டுக்க முடியும் நான் மோட்சத்து கிளம்பி போயிட்டேன்னா போடுத்து நான் மோட்சம் போறதுக்காகத்தான் இவர்கிட்ட அர்த்தம் கேட்க வந்திருக்கேன் இவரு மோட்சம் கிடைச்சுட்டா எங்கிட்டவா எதுக்கு அதுக்கப்புறம் ஆச்சார நிலத்துல போறதே சம்சாரம் நசிக்க ஆனா எங்கிட்ட வரணும்னா சம்சாரபீஜம் நசித்துவா சொல்லி சுட்டார் இதே போலத்தான் நடந்தது போய் கேக்கிறதுக்கா போனார் நடாதூர் அம்மாள் காஞ்சிபுரத்துல சீபாஷன் சொல்றதுக்கு ஆள் இருக்காளான்னு தேடினார் அப்ப பெரியவர் அவருடைய தாப்பனார் சொல்லுட்டார் இங்கெல்லாம் உனக்கு தகுந்தாப்பல சொல்ல ஆள் கிடையாது ஓ திருவள்ளு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு அங்க பெரியவர் எங்க ஆழ்வான் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளு திருவள்ளரை சோழியன் எடுத்துக்கொள் இந்த ஞானம் வேணும் வேணும்னு சில பேர் சொல்லுவா சண்டை இவர்களுக்கு ஞானத்தை சம்பாதிக்கிறதுல தெனவு என் ஞானத்துக்கு தகுந்தாப்பல ஆச்சாரியன் வேணும் தேடினா நடாகூரம்மாள் போனார் திருவள்ளரை சோழியன் சோழியர்கள் எல்லாம் முன்குடுவி பூர்வ சிகாவான்கள் அவர் இருந்தார் திருவள்ளோரியன் வீட்டுக்குள்ளே கதவை தட்டினார் வெளியில இருந்தவர் சொன்னாரா நான் செத்து வாரம் போட்டு எப்படி வர நான் செத்து போட்டேன்னா அதுக்கப்புறம் அங்க போறது எப்படின்னு புரியல திரும்பி ஓடி உத்தார் காஞ்சிபுரத்துக்கு தாப்பனார் இடத்துல கேட்டார் நான் போனேன் நான் செத்து வாரம்னா ஒருத்தார் இவருக்கு என்ன தெரியாதா உள்ள இருக்கிறவருக்குதான் கொஞ்சம் சிரமமா என்ன சொல்றாருன்னு தெரியல நான் செத்து வாரும்னு நான் போயிட்டா எப்படி போவேன் ஒண்ணுமில்ல நீ என்ன சொன்னாயின்னு கேட்டார் இவர் கதவை தட்டினே ஆறுன்னு கேட்டா நான் தான் அனாதூரம்மாள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்தவர் தாப்பனார் சொன்னாரா அது செத்து வாரும்னு சொல்லியிருக்கார் எது தெரியுமா நான் நடாதூர் சொல்லியிருக்கேனி அந்த நான்கிற அகங்காரம் செத்து வாறும்னு சொல்லியிருக்காரு ஒரு அர்த்தத்தை கேட்டுக்க போனோம்னா இவன் நான்னு நினைத்த ஆச்சாரிய நடத்துல அர்த்தம் கிடைக்காது தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஸ் சேவையா உபதேக் ஞானினா தத்வ தரிசனா கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான் அர்ஜுனா ஞானிகரடத்தில நீ போய் கேட்டுக்கோ நீ கேட்கவே மேலந்துட்ட என்பார கேட்டுக்கலாம் ஒரு நாள் தேர்லந்து கீழே இறங்கனமா அர்ஜுனன் இப்படி கைய நிட்டுவனா கீழே இறங்கி நின்று கண்ணன் இவன் தோல்ல காலை வச்சுதான் அர்ஜுனன் கீழே இறங்கறான் ஆறு தோல்ல ஆறு காலை வைக்க எந்த திருவடிகள் கிடைக்குமா கிடைக்குமான்னு பிரம்மாதி தேவர்கள் தபஸ் பண்ணுவார்களோ அந்த திருவடி இல்ல அந்த திருவடி குறித்தான தோள்கள் ஒரு தலை பட்சம் தான் கண்ணன் சில பேர் அதிக ஒரு தலை பட்சமா இருக்கலான்னு கேட்பாருமா என் குழந்தை இடத்துல அன்பு காட்டுறேன்னா அது ஒரு நாள் அவனுக்குமானது போ நினச்சேராய்ந்தார் சுவாமி என்ன அர்த்தம் எங்கிருந்து எது தோற்றுகிறது முதல்ல இந்த மண்ணு பூதி இருக்கும் இல்லையோ அதிலிருந்து கீட்டங்கிற புழு தோற்றம் இருந்தாலும் கீட்டாது உற்பத்தமான மண்ணிலிருந்து மிற்பிண்டத்திலிருந்து உற்பத்தமான கீட்டம் அப்படியே மண்ணிலிருந்து புழு உற்பத்தி ஆயிருந்தாலும் நிறால அது ந பத்னாதி அதை எப்பவும் கட்டுப்படுத்தவே படுத்தாதான் மண்ணுங்கிறது மண்ணிலிருந்து உற்பத்தியான புழு அந்த மண்ணிலேயே வாழ்ந்தாலும் அந்த மண்ணுக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைத்து வாழும் இதே போல தாமரை இலையில தண்ணீர் இருக்கும் தண்ணீர் தாமரை இலையிலேயேதான் இருக்கும் ஆனா ஒரு தட்டு தட்டினோம்னா அங்க இருந்துதான் கேட்கணும் அது இருந்ததை வாசனை கூட அதுல தெரியாது ஒரு கோடு கூட தெரியாது தண்ணீர் இருந்ததுன்னு நீர் பசை அதுல தெரியாது ஆஹ் தாமரை இலையில தண்ணீர் இருந்தாலும் இருந்ததுன்னே தெரியாம இருக்கா ஓட்டே இல்லாம இருக்கா அதே போல இந்த பங்காத்து உற்பத்தியத்தை கேட்டானா இந்த சேத்திலிருந்து மண்ணிலிருந்து உருவான புழு இருக்கே பங்காத்து அந்த பங்கமான சேர்ச்சினாலே எப்படி கட்டுப்படுத்தப்படாதோ அதே போல நீ சம்சாரத்திலேயே இருந்தாலும் அதிலே ஒட்டற்று இருக்க வேணும் இதத்தான் சொல்லியிருக்காரு இப்ப திருக்கோட்டி உணவிகள் சம்சாரத்துல ஆசை இருந்தா திருமந்திரார்த்தம் வாங்கிக்க முடியாது முதல்ல இதுல ஆசை போகணும் இத போக வைக்கிறதுக்காக பகவான் ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பண்ணுவன்னா நமக்கு எத்தனை கட்டங்களை கொடுக்கணுமோ அவன் கொடுக்கறான் நாம என்ன நினைக்கிறோம் என்ன இந்த பெருமாள் எப்படி துன்புறுத்தரா கட்ட வந்தோடனே துரியோதனா இருந்தான் ராவன் அப்பா எவ்வளவு அழகா தான் இருந்தான் இந்த பட்ட வாடு முழுக்க வாழ்க்கை முழுக்க தர்மபுத்தன் கட்டம் தான் ராவன் பட்டதெல்லாம் நல்லவர்கள் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் அந்த பாருங்க அந்த தீவாளம் எவ்வளவு அழகாக வாழ்ந்துருக்கா இந்த ஒரவஞ்சனம் பகவானு கூடாதுன்னா இது பல தாங்க சொல்லிண்டே இது ஒரு வஞ்சனையும் இல்லை இவன் எதுக்கு கட்டத்தை குடுக்கறான்னு தெரியுமா கண்ணன் உத்தவரத்துல அழகாக சொல்லிட்டான் எஸ்யாக மனுகுரு யார முதல்ல நான் அனுகிரகோ உத்தவா அவனுடைய உத்தவர் இது என்ன புது வேலையா இருக்கேன் அது இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்து திரும்ப மாட்டான் அதை தான் பாத்துட்டுப்பானே தவிர அத வாங்கிவிட்டேன்னா உத்தவா ஞாபக வர ஆரம்பிச்சுட்டான்னு அடுத்தான் அவன் எப்பொழுது என் அருகில் வருகிறான் நிறைய கையில வச்சுக்க வச்சுக்க அதுலதான் புத்தி போகும் அத கொடுத்துட்டோம்னா பகவான தவிர புத்தி செல்லும் ஏதோ வருதுன்னா என்ன அர்த்தம் சம்சாரத்துல நமக்கு ஆசைய குறைக்கிறான்னு பொருள் இங்க ஆசை இருந்தா மட்டும் சுவாமி தெரிவிப்பான் அனந்தாழ்வாங்கிற மகாச்சாரியர் இருந்தார் எம்பெருமானாருக்கு சிஷ்யன் எம்பெருமானார் காலக்ஷேமம் என்று இருக்கார் திருவாய்மொழி காலக்ஷேமம் வானவர் வானவர் கோனடும் செந்து பூமகிழும் ஒழிவில் காலம் எல்லாம் பதிகத்திலே சுமந்து மாமலர் நீர் தொடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நவன்னும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கள் விழுதரும் தடங்குன்ன எல்லாரும் புஷ்ப கைங்கம் பண்றா நித்த சூரிகள்லாம் இறங்கி வந்து திருவேங்கடமுடையானு புஷ்ப கைங்கிரம் பண்றாங்க இந்த சொல்லு இருக்கா ராமானுஜர் அவருக்கு ஒரு ஆசை நித்த சூரிகள் பண்ணணும்னு அழ்வார் ஆசைப்பட்டாரு அந்த திருவேங்கடமுடையானுக்கு நாம புஷ்ப கைங்கிரியம் பண்ண வேண்டாமா சீனிவாசனுக்கு நாம கைங்கிரம் பண்ணணும்னு கோட்டியார் எத்தனை பேர் பன்னெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணுவார் எழுநூறு பேர் ஆயிரக்கணக்கான பெண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கோட்டில சுவாமி கேட்டார் நம் ஆரசைப்படி நம்மாழ்வார் ஆசைப்பட்டபடி திருவேங்கடத்துக்கு திருமலைக்கு போய் தோட்டம் அமைத்து புஷ்ப பண்ண ஆளுண்டா கேட்டார் நீ வாங்கி அமிச்சுடுவோமே இதுக்கு இப்ப அங்க போவானே பலம் வெட்டுவானே தோட்டம் கட்டுவானே இங்கிருந்து வாங்கி ஏத்தி விட்டா விமானம் இருக்கு போய் சேர்ந்து சொல்லுவார் இந்தபதில அவர்களுக்கு தெரியாது சுவாமி போய் நந்தவனம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டார் திவ்வதேசத்துல இருக்கிறது ஆனம் ஏதாவது என்னத்தையோ பண்ணிவிட்டுட்டோம் முழு ஆனந்தத்தை கொடுக்காது அவர்களுக்கு நேரப்போய் இருந்தாகணும் இருக்கிறதுக்காக ஒத்தரும் மாயத்தர்கள் என்ன கேட்டான் ஒரு ராத்திரி இருந்தா விஷ ஜரம் விஷ தூட்டமான ஜந்துக்கள் வாழ முடியாது அந்த ஊரிலே அனந்தான்வான்னு ஒருத்தர் எழுந்து கிட்ட வந்தார் சுவாமி திருவுள்ளமானால் அடியேன் இப்பொழுதே புறப்படுகிறேன் சித்தம்னு கட்டின்டாரா வருமானார் அனந்த ஆண்ையோ அவருக்கு அனந்தன்னு பேர் இத்தனை கோட்டில நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையா அதனாலதான் இன்னைக்கு வாளுக்கு அனந்தான் பிள்ளையார் அனந்தான் பிள்ளையாருன்னு பேர் அனந்தன் அவரு திருநாம ஆண் பேரை கொடுத்தாராம் சுவாமி நேர புறப்பட்டு போயிருக்காரு அந்த இடத்தையே அவர் தோட்டம் அமைத்து கைங்கிற பயிர் இருக்கார் ஒரு நாள் ஒரு கரு நாக பாம்பு அவரை கடிச்சுடுத்து சிஷியர்காமி மருத்துவ இடத்த போவோம் வா வைத்தியெல்லாம் பண்ணிக்கணும் அப்பதான் பிராணம் போக காப்பாத்தலாம் சுவாமி சமாதானம் சொன்னாரா இது என்ன தெரியுமா என் கூடவே இருக்கிற பாம்பு அது என்ன தெரியுமா என்னை விட்டு வெளியில இருக்கிற பாம்பு கடிச்சுதே அது ஒரு பாம்பு கடிப்பட்டதே இது ஒரு பாம்பு இப்ப ரெண்டு பாம்புக்கு போட்டி நடக்கிறது இந்த போட்டியில ஆறு ஜெயிச்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அந்த கடிச்ச பாம்பு ஜெயிச்சுடுத்துன்னா எனக்கு பிராணம் போடும் பிராணம் போடுத்துன்னா விரஜா நதியில தீர்த்தமாடுவேன் வைகுண்டநாதன் கைகிறம் பண்ணுவேன் ஒருவேளை இந்த கடிப்பட்ட பாம்பு பலம் அதிகமா இருந்ததுன்னா பிராணம் போகாது கோனி ஏரியில தீர்த்தமாடுவேன் திருமலையப்பனுக்கு கைங்கிற மிடுவேன் இப்ப என் கைங்கிறத வாங்கிக்கிறதுக்கு ஆறு பாகியம் பண்ணிருக்கா பார்ப்போம் எதுக்கு நான் வைத்திய நடத்துல வரணும் இந்த ஞானம் ஏற்பட வேணும் ராமானுஜர் திருவடி சம்பந்தம் வேணும் இதை போய் கார்த்தார எழுந்த உடனே தன்னை கண்டால் பாம்ப கண்டா போல நினைக்கணுமா எழுந்த உடனே சில பேர் கையை தாங்களே பார்த்துப்பா காலை நன்னா இருக்கா கை நன்னா இருக்கா தோல் நன்னா இருக்கா எல்லாம் நல்லவேளை ராத்திரி இருந்துலாம் இப்படின்னு நினைச்சுன்னு கார்த்தால எழுந்தோம்னா காலை எழுந்து பார்த்தவன ஐயோ இந்த பாம்பு இன்னும் போகறையா விட்டு இந்த பாம்பு இன்னும் கூடவே இருக்கா இது இருக்கவே இன்னும் மோகானந்த எனக்கு கிடைக்காது கஷ்டப்படுறேன் என்ன இத கண்டா பாம்ப கம்பா நினைத்தால் அவன் சீவ ஆகிறான் இத பாம்பாக ஜிரதையா பாத்துக்குதான் இந்த பட்டு இருக்கோம் ஆனா தன்னையே தான் நினைக்க வேணும் சம்சாரம் பாம்பு இந்த பாம்பு கடிக்க கடிக்க பேரின்பாழ்க்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனாலதான் திருக்கோட்டி நம்பிகள் சொன்னார் சம்சார பீஜம் நசித்து வாரம் போட்டு வரும் சம்சாரத்துல ஆசை அச்சா வாரும் அப்படியா ராமானுசர் என்னைக்கு சன்னியாசம் ஆயிண்டாரோ அன்னைக்கே ஆசை அற்றார் இனி எந்த ஆசையும் அவருக்கு கிடையாது வந்துருத்தும் தெரிஞ்சார் நேர திரும்பி போனார் சுவாமி ரெண்டாம் தரை கேட்டார் இப்பதானு இருக்கேன் இருபது நிமிஷம் இருக்கு அது வரைக்கும் சொல்லி ஆகணும் இப்ப ரெண்டாவது இப்ப என்ன ஏற்பட தெரியுமா அகங்காரம் மமக்காரம் தொலைந்து வாழும்னர் திரும்பி வந்துட்டார் என்னது அகங்காரம்னா என்னது மமக்காரம்னா அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே ஸ்வமிதியா அனாத்மனி ஆத்ம ஆத்மா அல்லாத சரீரத்தை ஆத்மானு நினைத்தால் அதுக்கு அகங்காரம்னு பேரு அகங்காரம்னா எதை அகம் நினைக்கிறான் அனஹம் அனகம்னா நான் அச்சதான தேகத்தை அஹம் நான் இது நான் இல்ல இது என்னுடையது ஆனா என்ன தப்பா நினைச்சு நான் நினைச்சு இது என்னுடையது இல்ல பகவானுடையது அப்படி நினைக்க வேண்டியவன் நானே நினைக்கிறானு இல்லையா சொல்லுக்கு இந்த சரீரம் உருப்பாகவே ஆகாது நான் சொன்னா பிரத்யேக் வஸ்துவான காட்டும் அப்படி இருக்கு இந்த தேகமே ஆத்மா நினைச்சுக்கிறானே அது அகங்காரம் மமக்காரம் நினைத்தல் சொல்றேன் இரண்டாவது சுலபமா அகங்காரம் மமக்காரம் அதை தான் தான் நினைக்கிறான் இல்லையோ அது அகங்காரம் தன்னுடைய சொத்து அகங்கார இருக்கிற வரைக்கும் போடு சேர்ந்தா நமக்கு அகங்காரம் இருக்கா மகங்காரம் இருக்கா இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா ஊர் அகங்கார மமக்காரத்தையும் சுவாமிக்கு காணும் எவ்வளவு தூரம் நீச்சன் நீச்சன் தன்னை நினைச்சிட்டு இருப்பார் எல்லாம் எழுதிருக்காள்னா ஆள வந்தார் ஸ்தோத்த ரத்னம் பாடினார் சொல்றார் அமர்யாதஹா சுத்ரஹா சரமதிஹி அசூயா பிரசவ பூஹு கிருத்தக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரகா பாபிட்டாசஹா பத்து பட்டம் கட்டின்றார் தனக்கு தானே இந்த ஒன்னு ஒண்ணு என்ன சொல்றதுன்னா இதனை நீச்சன் கிடையாதுன்னா அவ்வளவு நீச்சன் நான் நான் உலகத்துல எத்தனை குற்றம் இருக்க முடியுமோ அத்தன குத்தத்தின் தந்தலையிலேயே ஏத்துகிறார் ஆள் வந்தார் ஸ்தோத்தர் ரத்தனத்திலே அவ்வளவு நீச்சர்கள் அவ்வளவு தாழ்ந்தவர்கள் தான்கிற எண்ணம் இருக்கணும் உண்மையம் தேவையில்லாத எண்ணத்தை வச்சுக்கணும் நானும் சொல்ல இப்போ உண்மையே அதுதான் உண்மையை உண்மையா பேசுன்னு தான் சம்பிரதாயத்துல சொல்றாள் வேணும்னு நீச்சன் நீச்சல் சொல்லிக்கோன்னு ஒத்து சொல்லிக்கிறப்ப நிஜமாவே நீச்சல்கள் தான் நாம் எத்தனை பாபங்களை பண்ணி நாமும் சேர்த்து வச்சிருக்கோம் இந்த கை இன்னைக்கு அர்ச்சனை பண்றது எத்திருவாராதன பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர்த்தத்தையோ வஸ்திரத்தையோ இந்த கை என்னென்ன பண்ணிருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த கை பகவானுடைய உபகரணம் உன்ன தொடத்துக்கு யோக்கியத்தை இருக்கான்னு பாருங்க அப்ப தெரியும் நாம நீச்சனா இல்லையான்னு இந்த கண்ணால அவன் திரும்பியனைய சேவிக்க வரும் இந்த கண்ணு இத்தனை நாள் எதை பார்த்திருக்கும் யோசிச்சு பாக்கணும் இனி இதே கண்ணை வச்சுன்னு பகவான நான் பார்க்கிறோமா இது கூடுமான்னு நினைச்சு பாக்கணும் ஒரு நாளும் இது கூடாது அவ்வளவு தாழ்ந்தவர்கள் நாம் அகங்காரம் மமகாரம் தொலைந்து வாரும் போனார் ராமானுஷ்வர் திரும்பி வந்தார் ஆம் அகங்காரம் மமக்காரம் போடுத்துனுட்டார் அடுத்து கேட்டார் தேகாத்மா அபிமானம் தொலைந்து வாரம் இந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சுண்டு பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப வேலை பார்க்கிறீரே அதை துறந்து வாறும்னு சொன்னார் ஸ்ரீமுந்தார் சுவாமி எப்படி தேகத்தை நாம பாத்துக்கிறது இந்த உடம்பு இருக்கே இதுக்கு சரீரம்னு சொல்லுவா தேகம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லும் அர்த்தத்தோட தான் அந்த சொல்லே இருக்கும் தேகம்னா என்ன தாத்துலேருந்து வரும்னு சொல்லி இருக்கேன் தேகம்னா என்ன சரீரம்னா என்ன ரெண்டுத்துக்கும் அர்த்தம் உடம்பு தான் தமிழ்ல கேட்டா உடல் சொல்லி போடுவோம் ஆனா இது சம்ஸ்கிருதத்துல சரீரம்னு சில சில சமயம் தான் உபயோகப்படுத்தணும் தேகம்னு சில சமயம் உபயோகப்படுத்தணும் இப்ப நேத்திக்கு ஒருத்தரை பார்த்தோம் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம் நீ பாத்தம் கொஞ்சம் பெருத்து இருக்கிற ஆப்பல் இருந்தது அவர் இருக்கார் குண்டாயிட்டலான்னு கேட்கக்கூடாது பூசின் ஆப்பல் இருக்கே கேட்டா போனா போறது சொல்லுவார் சொல்றா நீரா அரிசி வாங்கி கொடுத்தீர் அடுத்த நிமிஷம் கேட்டுவிடுவான் ஆக போய் நாம கேட்டோம்னா என்ன பூசின் இருக்கேன்னு கேட்டோம் அவர் பதில் சொன்னார் தேகந்தானே சுவாமி அதனால பெருத்துடுத்து சொன்ன சமாதானம் அப்ப சரீரம் தானே பெருத்ததுன்னு சொல்லக்கூடாது என்ன தாத்து என்ன தெரியுமா திக உபயே வளருதுவதற்குத்தான் திகத்து வரும் திகாங்க போடுத்து இதே பத்து நாள் முன்னாடி ஒருத்தரை பார்த்தான் பாவம் இழைச்சு திரும்ப போட்டார் அவரை பார்த்து கேட்டா இன்னும் ரொம்ப இழைச்சு போட்டு போட்டிருக்கே கேட்டோம் அவர் தேகம் தானே இழைச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது சரீரம் தானே இழைச்சிருக்குன்னு சொல்லணும் என்ன சீரிய தேத்தி சரீராக சீரியத்தையா இழைச்சே போறதுக்கு சரீரம்னு பேர் ஆஹ் எந்த கேள்விக்கு எப்ப உபயோகப்படுத்தணும்னு பார்த்து சொல்லணும் சீரியத்தையே குறைஞ்சிட்டு போறதானா சரீரம்னு சொல்லணும் வளர்ந்துட்டு போறதான் தான் தேகம்னு சொல்லணும் பெரிய ஆச்சாரியர்கள் ஞானிகள் சந்நியாசிகளை பார்த்தா நான் சௌக்கியமார்களான்னு கேட்கவே கூடாது பெரியோர்கள் சொல்லுவா அவளை பார்த்து என்ன கேட்கணுமா ஞானம் வளர்றதா சரீரம் குறையறதா இந்த கேள்விதான் ஞானிய பார்த்து கேட்கணும் அவனை கேட்க வேண்டியது சரீரம் நம்ம இழைக்கிறதா ஞானம் நன்னா வளர்றதா நாம கேட்டுடுவோம் நேரம் மாத்தி எப்படி கேட்கணும் நமக்கு தெரியாதா ஆரே இந்த மாதிரி சன்னாசி கேட்க கூட குசல பண்றோம் ஒரு கிரகஸ்தனை கேட்டா சௌக்கியமா இருக்கா நல்லா சாப்பிட்டு இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேட்கலாம் ஆனா சன்னியாசிய போய் கேட்கணும் இல்லையா அப்ப அவர்களை என்னன்னு கேக்கணும் மட்டத்துல நித்திய காலக்ஷேபங்கள் நல்லா நடக்கிறதா ததியாராதன்கள் நல்லா நடக்கிறதா ஏன் வச்சுங்க பார்த்து சேவிக்க செய்தே இந்த ரெண்டு கல் தான் கேட்கணும் கிரகஸ்தனை கேக்கச்சே சௌக்கியமா இருக்கலாம் சன்னியாச பார்த்து சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா அந்த சௌக்கியத்தை குறைச்சுன்னு மேல போறதுக்கு தான் நான் பாடுபட்டு இருக்கேன் நீ வந்து சௌக்கியமா இருக்கியான்னு திருப்பி திருப்பி என்ன கேட்டா இது சன்னியாசிக்குண்டான கர்த்தவியம் ஆக தேகாத்மா அபிமானம் ஒழி வேணும் இந்த தேகத்தை ஜாகிரதையா பாத்துக்கணும்னு நினைக்கிறமே அது செத்து வாரம் போயிட்டு வரும் திரும்பி வந்தார் நமக்கா ஆசை உபேட்சைனா தேவையே அற்றது தேகம் நினைக்க பெருமானார் ஒரு நாள் புண்ணிய காலம் மாறித்தான் தை மாசம் பிறந்தா உத்தராயணம் ஆடி மாசம் பிறந்தா தட்சிணாயணம் ரெண்டு ஆறு மாசம் திருக்குழந்த கும்பகோணத்துல பெருமாள் செவிக்க போயிருக்கலாம் ரெண்டு வாசல் இருக்கும் ரத்தத்தோட கூட சாரங்கபாணி செவசாதிக்கிறான் அதுல ஒரு வாசல உத்தராயண துவாரம்னு சொல்லுவா ஒரு வாசல தட்சிணாயன துவாரம்னு சொல்லுவா இந்த ஆறு மாசம் அந்த வாசல் வழியா போகணும் இன்னொரு வாசம் இந்த வாசல் வழியா போகணும் அது கும்பகோணம் திருக்குழந்தைக்கு இருக்கிற சேப்பு அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்க ஒரு காலம் மாறித்தான் ஒருத்தர் போய் ராமானுச்சலத்துல தெரிவித்தாரான் ஆறு மாசம் போயிடுத்து அவர் சொல்லுண்டார் என்ன வாழ்க்கையை அனுபவிக்காம ஆறு மாசம் கழிச்சுட்டாரா அவருக்கு ரொம்ப வருத்தம் பாவம் ஆறு மாசம் தொலைச்சுட்டேன்னு வாழ்க்கையை அனுபவிக்காமல் ராமனுஷன் ஆலந்தப்பட்டாரா ஆறு மாசம் தொலைந்ததே அப்படின்னாராம் எதுக்கு சொல்றீனா அவனை அணுகுவதற்கு இருந்த தடைக்கல்லில் ஆறு ஒழிந்தது இதுதான் அவர் நினைக்கிற விஷயம் நாம என்ன நினைக்கிறோம் ஆறு போடுத்தா உட்டுட்டோமே இது நாம நினைக்கிறோம் நல்லவேளை ஒழிந்தது ஆறு இது அவர்கள் நினைப்பார்கள் தேகத்தை ஜாகிரதையா பார்த்துட்டோம்னா சிரமந்தான் நாலாவது <.univers2> ஆத்ம ஜானம் கைவந்து வாழும் தேகாத்மா அபிமானம் படித்துப்போ அடுத்த சிரமம் என்னன்னா ஆத்மாவுக்கு ஞானம் வந்த அப்புறம் வாருனார் அது என்னது ஆத்ம ஜானம் தேகம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுட்டேன் என்ன போராது தேக விலக்ஷணன் ஜீவாத்மான்னு புரிஞ்சுட்டீர் ஆனா பகவத் சேஷபூதன் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுக்கணுமே அவனுக்கு அடிமை ஜீவாத்மான்னு புரியணும் அதுதான் ஆத்ம ஜானம் அவனுக்கு நான் தடிமையாக இருக்க வேணும் அப்பொழுது அவனுக்கு கைங்கிறது பண்ண பெறுவேன் ஆத்ம ஜானம் கை வாரும் எது ஆத்ம கியான அவனுக்கு அடிமை பாகவதனுக்கு கடிமை ஆச்சாரியனுக்கு அடிமை இதுதான் சேஷத்து ஜானம் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்ம கியான கை வந்து திரும்பி போனார் அஞ்சாவது தடவை போய் சேர்ந்தார் சுவாமி ஆத்ம ஜானம் வந்துருத்தும் அப்ப சொன்னாரா சரி ஆத்மா அடிமைன்னு ஐஸ்வர்ய போகங்களில் ஆசையற்று வாரும் ஐஸ்வர்ய கைவல்யங்கள்ல நசை ஒழிய வேணும் அது போடுன்னா அடுத்த தடவைனார் என்னது ஐஸ்வர்ய கைவல்யங்கள் ஐஸ்வர்யம் கண்டு கேட்டு ஊத்து மோந்து உண்டு உடலும்பம் ஐஸ்வர்ய அனுபவத்தில் கடற்கரையாழ்வார் ஒரு பாடுபாடுனார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் பெருநாடு காணார் இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாராயணன் தாழ் காலம்பெற சிந்து துய்மினே நாலாம்பத்து திருவாய்மொழியில முதல் பாசுரம் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் ஐஸ்வர் ஐஸ்வர் போயிட்டு இருக்கே இது எப்படிப்பட்டது தெரியுமா சக்கரவர்த்தியா இருந்தான் என்ன பண்றானா எல்லாம் போயிடு பிக்ஷாண்டி கையில போய் ஏதோ எடுத்து வரணும் ஒரு கமண்டலத்தை வச்சிருக்கான் இதை பிச்சை எடுத்து ஆகணும் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் இந்த உலகத்தனையும் ஆட்சி ஒரு கால் சக்கரவர்த்தி ஆனா இன்னைக்கு பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் ஊர் உலகத்தவர்கள் எல்லாரும் பார்க்க பிச்சை எடுக்கிறதுக்காக போய் நிக்கலானா அவனை கருநாய் கவர்ந்த காலர்னார் அழ்வார் அவன் பிச்சை எடுக்க போறச்சே கருப்பு நாய் அவன் கால கடிக்கிறது குதர்க்கமா சில பேர் கேட்பார் ஏன் வெள்ள நாய் கடிக்கிறதுன்னு அழ்வார் சொல்லல கருநாய் கவர்ந்த காலர்னு பாழ்நாரு வெளுப்பு நாய் கிடைக்கப்படாதோ நீல நாய் கிடைக்கப்படாதோ ஏன் கருப்பு நாய்னா இருக்கு காரணம் ஏன் அழ்வார் கருநாயின்னு சொன்னார்னு இவனுக்கு பயம் இவனுக்கு ஒரு வெட்கம் என்ன வெட்கம் நம்ம சக்கரவர்த்தியா இருந்தோம் இன்னைக்கு பிச்சை எடுக்க போறோம் பகல் வேளையில எடுக்க போனா எல்லாரும் கேள்வி பேச மாட்டாளா அதனால ராத்திரி வேளையா போறானா ராத்திரி வேளையில போனானா அப்ப வீதியில என்னென்ன பிச்சை எடுக்க போறேன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் மெதிச்சிருக்க மாட்டான் படுத்துன்றது கருப்பு நாய் வெளியும் இருட்டு தெரியாம கால வைத்தான் கருநாய் கவர்ந்த காலர் இது ஏன் நாய் கருப்பு நாய் கடிச்சதுங்கிறார் வெளுப்பு நாயா இருந்தா கால வச்சிருக்க மாட்டான் தானு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் வரணும் இது கருப்பு நாய் இல்லையா இப்படி நாய் கடிக்கிற கால்களோட இரவு பொழுதிலே பிச்சை எடுப்பவனாக மாறிவிடுகிறான் இரவு பொழுதுக்குள் அந்த ஐஸ்வர்யத்தை வேண்டாம் வேண்டாம் திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்து திம்மினே திருநாராயணன் பகவானுடைய திருவடித்தாமர்களை பத்துங்கள் இந்த பாசுரத்தை திருநாராயணன் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எம்பெருமானார் சாத்தினாருங்கிறது ஐதிஹ்யம் பூர்வர்கள் நிர்வாகம் நேர பாசுரம் அந்த விவதேசத்துக்கு கிடையாது எம்பெருமானார் உகந்து இந்த பாசரத்தை சாத்தினதாக சொல்லுவார்கள் ஆனா அந்த பாசரத்தின்படி ஐஸ்வர்ய கைவல்யம் தொலைய வேண்டும் தன்னை தானே அனுபவிப்பது கூடாது ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பது கூடாது பகவான் இடத்தில் ஆசையோடு இருக்கணும் கீழே கீதையில பார்த்தோம் ஆர்த்தா ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா நாலு பேர் எங்கிட்ட வரான்னு சொல்லி அதுல முதல்ல ஐஸ்வர்யார்த்தின்னு சொன்னானே தவிர்க்க வேணும் அஞ்சாவது தரவ முடிஞ்சுப்படுத்து ஆடுத்து தவிர்த்துட்டேன்னு தெரிஞ்சின்றார் திரும்பி வா ஆறாவது தடவை போய் சேர்ந்தார் சுவாமி அப்ப சொன்னாரா பகவத் விஷயத்திலே ஆசை பிறந்து வாரும் ஐஸ்வர்ய கை வெள்ளத்தில் ஆசைப்படுத்துப்போம் ஆனாலும் எங்கேயுமே ஆசை இல்லாத மனசு தவிச்சுட்டு இருந்ததுன்னா ஒரு இடத்துல பற்றி இருக்கணும் இல்லையா அதனாலே போய் பகவத் விஷயத்தில் ஆசையோட வரும்னா போய் சேர்ந்தார் நமக்கா பகவத் விஷயத்துல ஆசை இல்லை ரங்கம்னு சொன்னா அழ ஆரம்பிக்கிறார் திருமாலூனின் சொல்லமலையில ஆழ ஆரம்பிக்கிறார் எந்த விதேசத்துக்கு போனாலும் அங்கேயே கைங்கிறது தானே ஆச்சாரத்திலையும் பகவான் இடத்திலையும் கைங்கிலேயும் ராமானுஜம் அதனால திரும்ப போய் சேர்ந்தார் விஷயத்துல ஆசை இருக்கு அவ்வளவு சுலபத்துல வராது பகவத் விஷயத்துல ஆசை வரணும்னா இன்னொன்னு நடந்தாகணும் அதைத்தான் ஏழாவது அறவைக்கு சொல்லி வச்சார் திருக்கோட்டின் நம்பிகள் என்ன நடக்கணும் தெரியுமா விஷயாந்தரத்திலே ருச்சி அற்றுவாரும் பகவத் விஷயத்துல ருச்சி ஏற்படணும்னா அவன ஒழிந்த மத்த விஷயங்களிலே ருச்சி அரவணும் பரமாத்மனியோ ரக்தா விரக்தஹா அபரமாத்மனி பரமாத்மாவிடத்தை ஆசை அவனை ஒழிந்த மத்த இடங்களிலே நிராசை ஆசை இருக்க கூடாது ஒழிச்சுடணும் நமக்கு தோணு இருக்கேன்னோ இருக்கும் ஆனா இது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல குடி வைக்கிறதுக்கு சின்ன இடம் நமக்கு இருக்குமே அது ரொம்ப விசாலமான இடம் இல்லை இருக்கிறது எவ்வளவு சின்னதா உள்ள இருக்கோ திறந்து நம்ம அந்த இடத்துக்குள்ள எத்தனை பேர் குடுத்தன வைக்க முடியும் ஒத்தன் ஒழுங்கா வாழலாம் ஆசை மத்த விஷயத்திலேயே ஆசையும் கொடுத்துனு வச்சு பகவத் விஷயத்துல ஆசனையும் கொடுத்துனு வச்சா தாங்காது அதனால பெருமாள் என்ன பண்ணுவான் நீ அதை குடுத்துனு வச்சிருந்தியானா அதையே வச்சுக்கோ என்ன வைக்கிறதா இருந்தா அவளை காலி பண்ண சொல்லிடு ரெண்டு பேர்ல ஒத்தர் வாழ முடியும் அவனை உள்ள கொண்டு வச்சுட்டோம்னா நாம காலி பண்ண சொல்ல வேண்டாம் மத்ததுகளை அவனே காலி பண்ணிடுவான் மத்ததுகளை இங்கதான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நீ கொஞ்சம் உள்ள வாடன்னு கதவை திறந்து விட்டோம்னா போறோம் உள்ளவர் வேண்டா ஊஞ்சல் கொடுக்க வேண்டாம் ஆசனம் கொடுக்க வேண்டாம் சுவாமி இதுகளை வெளியேத்தன என்னால முடியல உமக்கு கதவை திறந்து விட்டுறேன் உங்க வேலையை நீர் பாத்துக்க வீடு உம்முது நீர் பாத்துக்க சில பேர் வீட்டை விப்பான் ஏற்கனவே வீட்டுல கொடுத்தன காரணம் இருப்பான் அவனை காலி பண்ணி வைக்க நம்மால முடியாது நாம என்ன பண்ணுவோம் இந்த வீட்டை ஒருத்தருட்ட விக்கிறோம் இல்லையோ அவன் பெரிய பலிஷ்டரான்னு பாப்போம் நல்ல பலவான்னு தெரிஞ்சது அரசியல் செல்வாக்கு இருக்காருனா சாமி வீட்டை வித்துடுறேன் காலி பண்ண வைக்கின்றது கொஞ்சம் பணத்துல குறைச்சிக்கும் என்னவோ இதே வேலைதான் இப்போ இந்த வீட்டுல இருக்கிறவனை காலி பண்ண என்னால முடியாது வீட்டை நீர் காலி பண்ணிக்கும் அந்த மத்தப்பேரை சரின்னு விடுவான் பகவான் வீட்டை கூட அது எனக்கு நீ சொத்துன்னு தெரிஞ்சுக்க போறோம் என்ன கதவை திறந்து விட்டு விடுறோம் உள்ள வந்தவொடனே மத்தப்பேரை விலக்கி விடுகிறான் பகவான் அந்த மாதிரி மத்த விஷயத்துல ஆசையற்றுவார் ஏழாவது தடவை தெரிவித்தார் சுவாமிட்டாவது ஆசைன்னு அடுத்து சொன்னார் சுவாமி பாரதந்திரம் கைவந்து வரும் கீழே ஆத்மக்யான சேஷத்தம் கை வந்து இப்ப சொல்ற பாரதந்திரம் கை வாரும் பாரதந்திரியம்னா அவனுக்கே அடிமை அவன் எப்படி விநியோகப்படுத்துவனோ அப்படியெல்லாம் நிற்கணும் எண்ணம் சேஷத்தம் பாரதந்திரம் ரெண்டு சப்தம் இருக்கேன் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சேஷத்தம்னா ஒரு வீடு எனக்கு சொத்து எனக்கு அடிமைன்னு பட்டயம் கையில வச்சுருக்குமே அதுக்கு சேஷத்தம்னு பேர் ஆனா வீட்டுல வேற யாரோ தெருக்காருனா இவன் வாங்க முடியாது விக்க முடியாது விளையடிக்க முடியாது இடிக்க முடியாது கட்ட முடியாது ஒண்ணும் முடியாது எது பண்ணாலும் அவர் நேர நீதி ஸ்தலத்துக்கு போடுறாரு நீ இப்படி பண்றான் அப்படி பண்றான் ஒண்ணும் பண்ணப்படாது ஆனா பட்டம் மட்டும் இவர்கள் தான் இருக்கு வீட்டு பட்டை இவர்கள் இருக்கு எதையும் பண்ண முடியாது அந்த வீட்டை ஆனா வீடு இவருக்கு இதுக்கு சேஷத்தம் பேர் பகவானுக்கு நான் அடிமை ஆனா அவனை பாக்குறது இல்லை அவனால பெருசா என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேனோ அதத்தான் பண்ணுவேன் இது சேஷத்தினுடைய லட்சணம் ஆனா பாரதந்திரம் எப்படி பண்ணதுன்னா பட்டையுமே எங்கிட்டதான் வேணும்னா விப்பேன் வேண்டாம் வாச்சுப்பேன் என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன் அதுக்கு பாரதந்திரம் பேர் சேஷத்தம்னா அடிமைத்தனம் மட்டும் அவன் என்னவனா பண்ணலாம்ங்கிற அளவுக்கு அடிமைத்தனம் வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் இருக்கிற வாசி லக்ஷ்மணன் பண்ணது சேஷத்தம் நான் வருவேன் கூட வருவேன் குருஷ்மாம் அனுசரம் நாட்டுல நில்லுன்னு ராமனு சொன்னான் அது என்னமா சொல்லுவேன் கூட ஆயிடுத்து 14 வருஷம் முடிஞ்சுப்படுது திரும்ப நாட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ இளவரச பட்டம் கட்டிக்கோ எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன் ராஜா பட்டாபிஷேகம் ராமனுக்கு ஆயிடுச்சு நீ இளவரசனா பட்டம் கட்டிக்கோம்னா அது என்னமா என்னால முடியாது நான் கைங்க தான் பண்ணுவனே தவிர சொன்னது கேட்க மாட்டேன் ரொம்ப ஆசியப்பட்ட ஆழ்வார்கள் பண்ணத்தை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லியே ராமதாசன் நீன் பட்டம் வாங்கிவிட்டான் இந்த பட்டத்தை எப்படி வாங்கியிருக்கான் இந்த லட்சுமணன் தான் கேட்டு பட்டம் வாங்கலையா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சொல்லியே வாங்கிவிட்டான் ஆனா என்ன பண்ணினா நான் கைங்கிற போன நான் கைங்கிற போன கைங்கிற போனம் தான் லட்சமணன் என்ன பண்ணான் ஏன் பிடிவாதம் பிடிக்க தெரியாது காட்டுக்கு வருவேன்னு அவனுக்கு பிடிவாதம் பிடிக்க தெரியாதா பதினாலு வருஷம் நாட்டை விட்டுடுவேன்னு நீ சொன்னத்துக்காக நான் ராஜ்யத்தை எல்லாம் மாட்டேன் உன் கூடவே வருவேன் ராமா பிடிவாதம் பிடிக்க தெரியாதா எந்த பிடிவாதமும் பிடிக்கல பரதன் நீ நாட்டில வைத்தால் என்ன காட்டில வைத்தால் என்ன நீ எப்படி சொல்றோராமா பண்ண வேண்டியது எனக்கு கடமை ஒன்ன பார்த்து நான் இருப்பேனே தவிர என்ன நான் பார்ப்பது கிடையாது இது பரதாழ்வானுடைய நிலை பாரதந்திரம் இப்ப வித்தியாசம் புரிஞ்சுதா சேஷத்துவம்ங்கிறது அடிமைத்தனம்தான் பாரதந்திரங்கிறது அடிமைத்தனம் தான் ஆனா தன்னை பார்க்கிற அடிமைத்தனம் சேஷத்துவம் அவனை பார்க்கிற அடிமைத்தனம் பாரதந்திரம் இப்ப எட்டாவது சொல்லிட்டா அந்த பாரதந்திரியம் வந்து வரும் பரதந்திரன்னா எடுத்து கொடுக்கலாம் ஆச்சாரியன்னு இருக்கணும் இது ஒரு வஸ்து இந்த ராமன் எப்படி இருப்பானா தசரதனுக்கு அடிமை ஆட்டா இருப்பான ஒரு தட்டுல எடுத்து இப்படி வைப்பேன் இந்த ஆளு எடுத்துன்னு குடுத்துட்டு வேணும் இல்லையோ அந்த மாதிரி கொடுத்து வாங்கலாமாம் ராமனை தசரதன் வந்தவன் எங்க வச்சார் வால்மீகி பகவான் போய் விஸ்வாமித்தர் பிரார்த்தித்தார் யாக சம்ரக்ஷணத்துக்கு வரணும்னு கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொன்னான் தசரதன் நானே வந்து உமை ரட்சிக்கிறேன் எதுக்கு குழந்தைகள்லாம் கேட்கறீர்னா வேற வழி இல்ல கடைசியில வாத்து குடுத்துட்டான் குடுத்தாங்க எடுத்து கொடுக்கச்சே வால்மீகி சொன்னார் ததௌ குசிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா ததௌ ததாத்திங்கிற சொல்லி எதுக்கு உபயோகப்படுத்துவா ஆழ அனுப்ப அந்த சொல்லு வராது வஸ்துவை எடுத்து கொடுக்கறதா தான் ததாத்தின்னு சொல்ல முடியும் என்ன தட்டா பண்டமா பரிமாத்தமா எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு ஐயோ அந்த பண்டமாட்ட அடங்கி இருக்கான்னா ராமன் தசரதனுக்கு ததௌ குசிக புத்திராய என்ன ராமன் தசரதனுக்கு காட்டினான் எதுக்கு தெரியுமா நான் நடத்தி காட்டுறேன் இதப்பாத்தானு எங்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுங்கோ அவன் கட்டப்படுறான் நீ நடத்தி காட்டினா ஒந்தல் எழுத்து நாங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இது நாம பிடிக்க புடிவாதான் அவனே பிறந்து நடத்தி காட்டுறா எப்படி அடிமைத்தனத்தை இருக்கணும்னு நாம அத பார்த்து கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல அண்டா இந்த பாட்டினா உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே நீராட்டு நான் பின்ன இடத்துல கோபிமார்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார் திருப்பாவையில் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே நீராட்டு உக்கம் குடு தட்டொழினா ஊக்கம்னா விசிறி தட்டொழினா கண்ணாடி இது ரெண்டி நோன்பு நோக்கணும் கேக்குறா கூட நடுவில் உன் கண்ணனையும் குடுக்க எப்படி கொடுக்கணும்னா இந்த விசிறிங்க இந்த கண்ணாடி இந்த கண்ணன் வச்சிருக்கா நான் எடுத்து கொடுத்துருவாள் அர்த்தம் என்ன கண்ணாடி விசினி எப்படி கைய பிடிச்சி எடுத்துக் கொடுக்கலாமோ அந்த மாதிரி நப்பெண்ணுக்கு கண்ணனையும் தூக்கி கொடுக்க முடியுமா அப்ப வஸ்து போல தானே கண்ணன் இருக்கா இருந்திருக்கான் அவளுக்கு வஸ்து போல எடுத்து ஆளலாம் படி கிடக்கிறார்கள் பாரதந்திரம் எப்படி வேணுமோ அப்படி நடத்தி கொள்ளலாம் அது வந்து வாரும்னார் எட்டாவது போனார் பாரதந்திரத்துக்காக நின்னார் திரும்பி வந்தார் மறுபடி ஒன்பதராதவ போய் நின்னார் இப்ப சொல்லிட்டார் அர்த்த ரா அர்த்த காம ராகத்வேஷங்கள் ஆற்று வாரும் அர்த்தத்துல ஆசைக்கூடாது காமத்துல ஆசைக்கூடாது இந்த காமமும் குரோதமும் ரொம்ப கட்டம் ஜெயிக்கிறது கண்ணன் சொல்லிட்டா காமேஷா குரோத ஏஷா ரஜோகுண சவுதவகா வித் தேனபிக வைரணம் ஜகிசத்ரும் ரொம்ப கட்டம் அர்ஜுனன் கட்டா நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன் என்னமோ எல்லாத்தையும் அடக்கு அடக்குன்னு என்னமோ கூர்மம்னே அது சம்பரசேசாயம் எப்படி இந்த ஆமத்த ஓட்டுக்குள்ள எல்லாத்தையும் இழுக்குமோன்னு ரொம்ப நன்னாளுக்கு நீ சொன்னதெல்லாம் பண்ண முடிய விளையாட்டு நினைச்சிருக்கேன் என்ன பெற்றுக் கொடுக்கோடு இருக்க அதனாலதான் மத்த விஷயத்திலும் அவ்வளவு தெம்பை காட்டது என்ன, भगवान அர்ஜுனா முடிஞ்சதுன்னா காம குரோதல வளைச்சு காட்டுங்கிறான் இவாழ ஜெய்சாலுறார் இவர் இல்லன்னா இன்னொருத்தர் போறார் அவன் இல்லைன்னா பேரம் போறான் இவனை பெரிய விஷயம் இல்ல ஜெகிசத்ரம் மகாபாகோ காம ஏஷஹஹஹஹா குரோத ஏஷஹா ரஜோகுண சமுதவா வித்தியே நிக வைரினம் இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் காமமும் குரோதமும் அவித்யாங்கிறது தாய் அறிவின்மை இந்த அறிவின்மையோட ரெண்டு குழந்தைகள் தான் காமமும் குரோதமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் காமம்ங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்தவொன்னே ஆசைப்படுறமே அது காமம் கோபம்ங்கிறது என்ன தெரியுமா கொஞ்சம் அது மாறும் அந்த விஷயத்த நமக்கு கிடைக்க விட்டாம எவன் தடக்கிறானோ அவன் மேல பாயறது கோபம் இவ்வளவுதான் வித்தியாசம் கண்ணன் சொல்லும் ஒரு ஏசத்துருன்னு நினைச்சுக்கோ காம ஏஷாசா ரஜோகுண சமுத்பவா அத தொலைத்துவா என்று சாதித்தார் காம குரோத அர்த்த லோபங்கள் தொலைவனும் ஒன்பதாவது தடவை பத்தாவது தடவை போய் சேர்ந்தார் சரி இது இத்தனையும் வந்துருதா நிச்சயமானு கேட்டார் ஆமா வந்தது சுவாமி முதல் தடவை சம்சார பீஜன் நசிக்க பெத்தேன் அடுத்த அகங்கார முகாலத்தை தொலைத்தேன் தேகாத்மா அபிமானத்தை தொலைத்தேன் ஆத்ம ஐஸ்வர்ய கைவல்யங்களை ஒழித்தேன் பகவத விஷயத்தை ஆசை ஏற்படுத்தி கொண்டேன் மற்ற விஷயத்தை ஆசையை தொலைத்தேன் பகவத் பாரதந்திரத்தை உணர்ந்தேன் அர்த்த ராக காம தேஷங்கள் எல்லாவற்றையும் துறந்தேன் இனி என்ன கிடைக்கணும் நமக்குன்னா பத்தா தரவு சொன்னாரா இப்ப சீவை கிடைத்ததான்னு பாத்துட்டு வரும் அப்ப என்னன்னா சீவை இஷ்டவங்கிற நில முதல்ல இந்த ஒன்பது படிக்கட்டு ஏறி ஆகணும் இப்ப யோசிச்சு பார்த்துக்கலாம் நாமெல்லாம் சீவ நினச்சு நாமெல்லாம் இதுல ஒரு படி ஏறதுக்கு நம்மால முடியுமா இந்த ஒன்பது படி தாண்டினா தான் எட்டு படி பாக்கி இருக்குற சீவ இட்டவன் ஆகுனார் போனார் எது சீவ இட்டவன்னா எவனையும் பகவத் சரீரம் என்று உணர்ந்து கொண்டு அவனுக்காக கரைந்து ஏங்கு பவன் சீவ இட்டவன் எல்லா பகவானுக்கு விபூத்தின்னு தெரிஞ்சுக்கிறான் அயோன் அவனுக்காக ஏற்கப்படுகிறானே பரதுக்க அசகிஷ்ணுதா சீவ இட்டவத் தான் பரதுக்கத்த பேர் துக்கப்பட்ட அதை தாங்க முடியாது ராமானுஷ் தாங்காத ஆரிப்ப பண்ணிட போறார் வைஷ்ணவர்கள் ஒத்தொத்திரத்தின ஆசை வைத்தார் சுவாமி இருக்குனு பதினோரா தடவை போய் நின்னர் அப்ப சொல்லிருக்கார் தான் திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆரிடத்த சாத்திக பரிகிரகம் இருந்தால் வாரு இது இத்தனையிருந்தார் நல்லோர்கள் சாத்திகர்கள் அந்த சாத்திகர்களை நம்மளே சரி இவனு கொடுக்கலாம் அப்படின்னு கைப்பிடிக்கணுமா இந்த நம்மள ஒத்துக்கலைன்னா எதுக்குமே யோகத்தை இல்லை இருக்கான்னு பாத்துன்னு வருங்க திருமூட்டார் மேலும் நல்லோர் எத்தனை நல்லோர்கள் ராமானுஜர் ஆசிரியா சாத்திக பரிகிரகம் இருக்கு பரண்டாத போய் நின்னார் பாகவத பரிகிரகம் இருக்கா சாமான்யன் சாத்திகன் வெறும் அஜோகுண தமோ குணத்தை தள்ளி சத்துவத்தில இருக்கிறவன் சீவையிட்டவன் ஆயிட போறதுல சத்தகுணம் இருக்கிறவன்லாம் அதுக்கு மேல எத்தனை படிக்க டேரி ஆகணும் சீவையிட்டவர்களான பாகவதர்கள் உமா அங்கீகாரம் பண்றாளா ஒத்துன்றிருக்காளா ஆம் பன்னெண்டாவது தடவை போய் முடிச்சுட்டு வந்துட்டார் பதிமூணாவது தடவை போய் நின்னா சுவாமி பகவத் பரிகிரம் உண்டா பகவான் நம்ம திரும்பி பார்க்கணும்னா இந்த பன்னெண்டு படிக்க தாண்டனமா பத்தாவது படிக்கு சீவ இஷ்டவனாக இருந்து பதினோராவது படிக்கு சாத்திக பரிகிரகம் பன்னெண்டாவது பாகவத பரிகிரம் பதிமூணாவது படி பகவத் பரிகிரகம் பகவான் பரிகிரம் வேண்டானா ஆம் பணியாடு பேர் கொடுத்துட்டார் அதே போல பகவான் எத்தனை ரங்கநாதன் பேர் கொடுத்தான் பூதபுரீஷன் பேர் கொடுத்தார் இத்தனை பேரும் பேர் கொடுத்துட்டா பரிகிரகம் இருக்கு பதினாலாவது தடவை போய் நின்னார் அப்ப தெரிவித்தாரா நீர் அனன்யார்கேஷபூதனாகி வாரும் அவனுக்கே அடிமைங்கிற எண்ணம் வந்து அனன்ய பிரயோஜனனாகி வாரம் பதினாலாவது தடவை தெரிவித்தார் அனன்ய பிரயோஜனம்னா அவனை தவிர மத்த எதையும் பிரார்த்திக்காமை அவனிடத்துல அவனையே கேட்டு பெறுகை மத்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவனே பிரயோஜனம் பழம்னு நினைக்கிறானே அது அனநிய பிரயோஜனம் நாராயணாயாங்கிற சப்தார்த்தம் புரிஞ்சுதான் புரிஞ்சு பதினைந்த போய் நின்றார் இப்ப ஓங்காரத்தின் அர்த்தம் புரியட்டும் அவனுக்கே அடிமைன்னு புரிஞ்சீரா அவனை பிரார்த்திக்காமல் அவனுக்கே அடிமை உமக்கு நீர் மத்த பேருக்கு நீர் அடிமை அல்ல அவனுக்கே அடிமை புரிஞ்சீரா ஆமா புரிஞ்சுட்டேன்னார் பதினைஞ்சாவது தடவை போய் நின்றார் அனன்யரணும் புரிஞ்சுகிறீரா பிரயோஜனத்தை இன்னொன்னு கேட்காது நாராயணாயா சப்தம் அவனுக்கே அடிமைனு தெரிஞ்சது ஓங்குற பிரணவம் மூணாவது என்ன சொல்றார் பதினேழாவது போய் நின்றார் சுவாமி இப்ப தெரிவிக்கிறார் நீர் அதிகாரி புருஷனாகி வரும் ஆச்சார உபதேசம் பெற்றுக்கிறதுக்கு அதிகாரம் வந்து எத்தனை முடிஞ்சு நாம நினைச்சிருக்கோம் அதிகாரம் நினைச்சிருந்தோம் தாண்டி பதினாறாவது படிக்கட்டும் தாண்டி இப்ப சொல்ற ஆச்சார் விஷயத்தை பெற்றுக்கிறதுக்கு அதிகாரம் வந்து வந்து தானே யோசிச்சா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சொல்லித்தா திருஷ்டா பலிஷ்டா தசேயம் பிருத்திவி சர்வாவித்த பூர்ணா சியாத் சையேகோ மனுஷ ஆனந்தா தைத்திரி உபனிஷத்து சொல்லித்து ஆச்சார்டிடத்துல வார்த்தை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப யோகியத வேணும் ஒருத்தனுக்கு அவளவு சுலபத்துல கிடைச்சிடாது அதிகார புருஷனானீரா ஆமா பதினேழு சாதிரம் ஆயிடுத்து தொண்டடி புரியாழ்வார் அழியல் நம் பையல் என்ன அம்மவோ கொடியவாரே பகவான் பார்த்து சொல்லணுமா அந்த ஆச்சாரியன் உன்னை நம்ம பயல் சொல்றானா என்ன கேட்க அதுதான் அழியல் நம் பையல் அம்மாவோ குடியவாறே என்று தொண்டடி ஆழ்வார் தெரிவித்தார் பதினேழாவது அதிகாரி புருஷனானீரா கேட்டு பதினெட்டாவது வந்து சேர்ந்தார் இப்போது ரகசியத்துக்கு நீர் அதிகாரி என்ன சரமஸ்லோக அர்த்தத்தை கொடுத்தார் சுவாமி திருக்கோட்டியூர் நம்பிகள் அபிப்பிராயம் ஆக சரமஸ்லோகம் கையில கிடைக்கணும்னா அதிகாரம் ஆச்சார் நிலத்தில் வேணும் அதிகாரம் ஆச்சாரக்கு திறந்திருக்கணும்னா அனன்யார்க்கணும் அனன்யார்க்காக இருக்கணும்னா அனன்யார்க்கே இருக்கணும் அனன்யார்க்கே இருக்கணும்னா அனன்யார்க்க அனன்ய பிரயோஜனாக வேணும் அனன்ய பிரயோஜனாகணும்னா பகவான் கைகொள்ளணும் பகவான் கைகொள்ளனும்னா பாகவதன் கைகொள்ளணும் பாகவதன் கைகொள்ளணும்னா சாத்திகர்கள் கைகொள்ளணும் சாத்திகர்கள் கைகொள்ளணும்னா சீவ இஷ்டவன் ஆகணும் சீவ இஷ்டவன் ஆகணும்னா அர்த்த காம ராகத்வேஷாதிகள் அற்று போக வேணும் அது அற வேணும் என்னால் பாரதந்திரிக் ஞானம் ஏற்படணும் பாரதந்திரிக் ஞானம் பிறக்கணும்னா விஷயாந்திரத்துல ஆசை ஒழியணும் விஷயாந்திரத்துல ஆசை ஒழியனும்னா பகவானிடத்துல ஆசை ஏற்படணும் அது பிறக்கணும்னா ஐஸ்வர்ய காமத்திலே நசை அற வேணும் ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தொலை வேணும் என்னால் ஆத்ம க்யானம் தோத்த வேணும் ஆத்ம க்யானம் வேணும்னா தேகாத்மா அபிமானம் தோலையணும் தேகாத்மா அபிமானம் வேணும்னா அகங்காரம் அமகாரம் துலையணும் இத்தனையும் சம்சாரத்திலே நசை அற வேண்டும் ஆஹ் பதினெட்டு படிக்கட்டு மேலே ஏத்தினார் இந்த ஒன்னொன்னு ஏற்படணும்னா பதினெட்டு படிக்கட்டு கீழே இறக்கி பார்த்துக்க வேண்டிதான் இந்த பதினெட்டு தரவை நடையாக நடந்தார் இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கின்ற அர்த்தத்தை வினாடி ஏறி நின்று ஒருத்தர் உபதேசிக்கணும்னா அது காரை கருணை ராமானுஷா நாம சிரமப்பட்டு சம்பாதித்து வச்சு பூட்டி பூட்டி வச்சிருக்கமே ஒரு நயா பைசா கேட்டா எடுத்து கொடுத்துருமா.. இது அப்படியா சம்பாயத்த நடையாக நடந்து நடந்து அர்த்தங்களை பெற்றார் சாமி இருந்தாலும் ஒரே வினாடி அவர் என்ன இன்னொரு நாலு தர நடக்க வச்சு கொடுத்துட்டு விடாக்கா பாண்டாசாமி ஒரே ஒரு தடவை நடவும் அன்றே அதே நாள்ல மேல ஏறி அத்தனை பேருக்கும் கொடுத்தாருன்னா அது பகவான் இடத்திலே ஆடியர்கள் அத்தனை பேரும் போய் அடையணுங்கிற ஆசை இதனால்தான் அவர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்னு கொண்டாடும் ஆச்சாரர்கள் ரெண்டு வகை அனுவருத்தி பிரசன்னாச்சாரியன் கைங்கரியம் பண்ணி பண்ணி பண்ணி பண்றானான்னு பரீட்சை பண்ணி கொடுக்கறது திருக்கோட்டி நம்பிக்கிற போலேருமானவர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் யோக்கியத்தை இருக்கான்னு பாறாதே ஆசை இருக்கா என்று பாரு ஆசை இருந்தால் கொடுத்து விடு ஆசையுடைய ஒரு கெல்லாமால் கூறும் என்று பேசி வரம்பருத்தார் பின் ரகசியங்களிலே ஓரொன்னு நமக்கு கிடைக்குமா ஒன்னொன்னையால நம்மாலே நடைமுறைப்படுத்த முடியுமான்னு யோசித்தோம்னா வாழி அடவந்தார் திருவடிகள் வாழி ராமானுஷர் இத்தனை பேருக்கும் பிரதிநிதியான சுவாமியினுடைய திருவடிகள் வாழி ஜகத்துக்கு ஒரே ஆச்சாரியனாக மோட்சத்தை கொடுக்க வல்ல வராமானுஷர் அவர் சம்பந்தம் வேணும் என்னால் சமாசேனம் பண்ணிக்கிறது தான் வழி அந்த ராமானுஜருடைய திருவடிகள் வாழி வாழி வாழி என்று சொல்லி ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமது கேசவயஜ்வனஹா காந்திமத்தியாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையை முடிவரச் செய்கிறேன்